मूर्ति शंकराचार्य தட்சிமூர் சரம்பராச்சாரிய மாரிய பயன் வந்தே பரம்பரா மந்தஸ்மிஜம் மகனா மதுராபாஷிணம் शांतं பரமான வினந்தம் பிரலையே னந்தனந்த பிரம்வம் நஜபோயிரீ வைம்ீமரும பண்டிகா க்ஷேற்ற का सारिका भक्त नहीं विटोभा सारिका देव नहीं जगदुरु तुकार सारिका सदगुरु ना की भगवान की साधु சத்குருநாத் மகாராஜுக்கு பண்டரிநாத் பகவானுக்கு சமஸ்தாது மண்டலக்கு பாரத் मधुर கி பதிதபாவன திவ்ய மதுர பகவார்த்து குழந்தையோன்னு நிறைய பேர் நினைச்சிருப்பா அந்த மணல் மேட்ல படுத்துட்டு இருக்கிற சுப்பிரமணியத்தை பாத்துட்டு எல்லாம் கோஷ்டி கோஷ்டியா பண்டறிபுரத்துக்கு வரா நாமசங்கீர்த்தனம் பண்றா பாண்டவகன் தரிசனம் பண்றா சந்திரபாகா ஸ்நானம் பண்றா இதுமாதிரிதான் யாராவது குழந்தையோன்னு அடையாளம் தெரியாம ஜனாபாய் கிடைச்சா நாம தேவருக்கு உற்சவம் முடிஞ்ச உடனே பார்த்தா அவ அவ கிளம்பி ஊருக்கு போயிடுவா திருவண்ணாமலை கார்த்திகை தேவ உற்சவத்துல பார்க்கலாம் அநேக உற்சவங்கள பார்க்கலாம் ஒரே கூட்டமா இருக்கும் கூட்டம் கலஞ்ச ஒண்ண பார்த்தா ஏகப்பட்ட பைய சாமான்கள் காலணிகள் எல்லாம் பார்க்கலாம் உற்சவ நேரத்திலேயே இந்த அடையாளத்தோட ஒரு குழந்தை இருக்கு பெத்தவா வந்து கூட்டின்னு போங்க அனௌன்ஸ் பண்ணுவா இப்படி யாருமே கூட்டினு போகாத ஒரு குழந்தையா தான் ஜனாபாய் கிடச்சா நாமதேவருக்கு யாருனே தெரியலே அது மாதிரி யாரும் இல்லாத ஒரு குழந்தை போலவே இந்த மணல் திட்ட சுவாமி படுத்துட்டு இருந்தார் பார்த்தவா என்ன நினைச்சாலோ பாவம் குழந்த நல்லா லட்சணமா இருக்கு அழகா பன்னெண்டு வயசு முகத்துல இன்னும் அந்த பால் மணம் மாறல சின்ன சிக்க குட்டி வேட்டி அப்படியே படுத்துட்டு இருக்கு ரமண பகவான் திருவண்ணாமலையிலேருந்து அவர் திருச்சூலிலேருந்து வந்து திருவண்ணாமலைக்கு வந்துட்டார் அருணாச்சலேஸ்வரரை பார்த்து அவர் ஆலிங்கனம் பண்ணிண்டு அப்பான்னு கட்டின்றார் அது ஒரு கோவில் மண்டபத்திலேயே அங்கே தங்கியிருந்தார் தங்கிறதுக்கு இடம் இல்லையே வஸ்திரம் இல்லையே சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுவோம்ங்கிற கவலை எல்லாம் நமக்கு தானே இருக்கும் அவா பேரானந்த பெருவெள்ளம் அப்படிங்கிறத உண்டுட்டா இல்லையா அவளுக்கு வேற ஒன்றும் தோணாது பின்னாடி பக்தா எல்லாம் அவரோட சரித்திரத்தை பத்தி கேட்கறத பகவானே ஒரு கோவனத்தோடு வந்துட்டாளே குளிர் என்ன பண்ணியிரு கேட்டார் ஒரு பக்தர் கை நாள கையையும் வெளியில படுத்து குழந்தை இந்த பாவனையை நினைச்சுதானோ என்னமோ ஒரு பக்தர் எழுதினார் பாட்டு தந்தையோ da ji yaro niyam yendra uro tange yaro da ji yaro niyam yendra uro arshivee gyane ீர்னந்த சூனார ஓான சூனா குரு வைத்தேடி ஜான Yeah, yeah. தந்தை யாரோ யாராவது குழந்தையோ தாயும் யாரோ நீரும் எந்த ஊரோ பஜனையில் அருள் செய்வீரேன்னு பாடுவா பாட்டு ஒரிஜினல் வந்து இந்த இடத்துக்கு பொருத்தாமான்னு இருக்கேன் நித்திரை செய்வீர் படுத்துட்டு இருக்க ஒரு சித்திரப்படம் உண்டு பரமேஸ்வரன் சிவன் வந்து ஒரு சின்ன குழந்தையா படுத்துட்டு இருக்காப்புல சில இடங்களில் போட்டுப்பா பார்த்துருப்பேன் அதை பார்த்தா சந்திரபாகா மணற்கரையில படுத்திருந்த குருநாதர் தான் யானை குருவே ஆரா ஆரிரோ ஒரிஜினல் பாட்டுதான் இந்த நெனை இந்த காட்சியை நினைச்சுட்டு எழுதினாரோ என்னமோ தெரியல இந்த மாமா நாடி குருவைடி அப்படிதான் வந்திருக்கார் சுவாமி வந்து எழுப்பினது யாருன்னு தெரியல யார ஒரு மகாராஷ்டிரா சந்த் பக்தர் மாதிரி இருக்கார் எழுப்பி எந்த குருவ நாடி வந்திருக்கியோ ஒரு ஸ்ரத்தையுள்ள பிரம்மச்சாரியா இருக்கிற நீ ஒரு ஆன்ம வேட்கையோட வந்திருக்கிய எந்த சத்குருவன் ஆடி வந்திருக்கியோ அவர் நதிக்கு அண்ணாண்டா இருக்கார் அப்படின்னு சொல்ல நான் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுறேன் இந்த பெரியவர் போக காத்து இருந்தார் ஏன்னா யாருன்னு தெரியலையே அந்த குரு அப்ப இந்த மாமாவுக்கு தெரிஞ்சிருக்கு கையை பிடிச்சு கூட்டின்னு போவார் நம்மள அப்படின்னு காத்து அவர் வரவே இல்லை ரொம்ப நேரம் காத்து இந்த வாழ மணல் கரையில் எல்லாம் தேடி இருக்கார் கடைக்கல துக்காராம் மஹாராஜ் அபங்கம் நேத்தி சொன்னேன்னு அது புரிஞ்சு மஜா விட்டோம் பாச்சா கை பிரேம பாவ அபாச்சி தேவ ஹோய குரு பாண்டவனுக்கு தான் எத்தனை கருணை ஞான வழிய காற்றவர் குரு அப்படின்னா குருவை காற்றவர் பெயர் பட்டவரா இருக்கணும் அப்பணாச்சி தேவ ஹோய குரு என்னுடைய தேவன் தேவனாலே பாண்டவங்கன்னு தான் அர்த்தம் என்னுடைய தேவனே என் குருவாக வந்தான்னு சொல்ற துக்காராம் மகாராஜ் தேகபாவம் எப்ப விட்டு போயிடுதோ உடல் பிரஜை உடல்ல நாட்டம் உடல் பற்று என்னைக்கு போயிட்டோ அன்னைக்கே பூர்வ கர்ம வாசனைகள் போயிடுறது அதுக்கப்புறம் என்னன்னா பகவானோடையே இருந்துருக்க வேண்டிதான் சுவாமி நம்மளோடைய இருப்பார் நம்மளுடைய வாழ்க்கையை அவர் நிர்வகிப்பார் पड़ी देह बाब वासना अंदिते अपना पास नवे योगक्षेम जाने जटबारी चाटा दावी करी दरुण एवडी रक्षी पारना मागे पुडे उभार है संभात முன்னும் பின்னும் இருந்து குருநாதர் காப்பாத்தேற்ப ஒரு கஷ்டம் என்னோட அனுபவம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா புராணத்தை பாருங்க பிரேமபாவங்கனேதான் அந்த பாகவத பாண்டரங்கன் ரூபத்திலே ஒரு அழகான விசேஷம் உண்டு தெரியுமா பண்டைபுரம் பகவானுடைய சுயம் திருமேனில அந்த சிரசே லிங்காக்காரமா தான் இருக்கும் மஸ்தகிங்கா சுரூபலிங்க பாடுறோமே அந்த லிங்காக்காரமா தெரியுற சிரசிலேயே ஆவுடையோட சின்ன லிங்கமே உண்டு சிரசுல அந்த லிங்கம் இருக்க இந்த குண்டலினி சக்திங்கிறது மூலாதாரத்திலிருந்து விழுத்து எழக்கூடிய ஒரு நிலைமையில ஒரு சாதகனுக்கு ஒரு ஒரு தாண்டி போறது இல்லையா அது அப்படிதான் யோகிகள்லாம் சொல்றா மூலாதாரம் மணிபூரகம் சுவாதிஷ்டானம் அனாகதம் விசுத்தி ஆக்னி சகசிராரம் அப்படின்னு அந்த மேல் நிலைக்கு போறது அங்க போன உடனேயே அந்த குண்டலினி சக்தி கனக கமலம் தன்னில் கனிந்த சிவப்பொருளை கலந்து பேரின்பம் காட்டும் கனல் வடிவானவளம் நானற்ற நல்லோர்க்கெல்லாம் நான் இதோ என்று தோன்றும் ஞான பரமேஸ்வரி ஆடுகிறார் அந்த அம்பிக்கையானவள் அப்படி போய் இப்படி வளைஞ்சி வளைஞ்சி மேல போய் அந்த கனக கமலம் சகசிராரம் ஆயிரம் இதழ் கொண்ட தாமரப்பூல நட்ட நடுவுல இருக்கிற சதாசிவத்தோட கனிந்த சிவப்பொருளை கலந்து பேரின்பம் காட்டும் கனல் அப்படி ஆடுறா அப்படிதான் சொல்றது அந்த நிலை வந்துட்டுனா என்னன்னா ஒரே ஆனந்தம் தான் அதுக்கப்புறம் அது தவிர வேறு ஒன்றுமே கிடையாது அதை காட்டக்கூடியதாகவே பகவானோட திருமேனியில சிரசில் லிங்கம் இருக்கு சிரசுங்கிறது சரீரத்துக்கு உச்சி அதை கிரியாக சொல்றது உண்டு தாய்மான சுவாமிகள் பாட்டிலேயே சிரகிரி விளங்கவர் தட்சிணாமூர்த்திய சின்மயானந்த குருவேன்னு பாடுறார் இப்போ சிரசுங்கிறது ஒரு கிரி அங்கே என்ன இருக்கு அப்படின்னா நாகமானது மேல போய் அதுவும் இணைந்து அந்த சிவமாகிய ரத்தனம் அங்க இருக்கான் பாண்டே எப்படி இருக்கார் சிவரத்னகிரியா இருக்கார் அவரே சிவரத்னகிரியா இருக்கார் அது ஜோதி ஜோதிச்சி நிஜ ஜோதி ஞான தேவர் அப்போ அதுவே ஜோதி அது என்ன பேர்பட்ட கடம்னா மகா யோக பீட்டம் ஆதிசங்கர் பகவத் பாதா இல்லையா பாண்டகம் சொல்றதோ இல்லையோ महायोगपीटे तटे ஓரோரு ஸ்தலத்துக்கு ஒரு ஒரு விசேஷம் உண்டு மீனாம்பிகை மதுரை சாமளா பீடம் காமாட்சி காமகோட்டி பீடம் சாரா பீடம் இது என்னடா பீட்டம்னா மகா யோக பீட்டம் சொன்னவர் சாதாரண ஆள் இல்லையே ஆச்சாரிய ஆள்னா சொல்லிருக்கார் அது என்ன மகா யோகம்னா நாம சங்கீர்த்தம் யுக் அப்படிங்கிறது யோகம் அப்படிங்கிறது யுக்லேந்து வருது இணைப்புன்னு அர்த்தம் அதுக்கு யோகம்ங்கிற வார்த்தைக்க இணைப்புன்னு அர்த்தம் என்ன இணைப்புனா நம்மள பகவானோட இணைக்கிறது ஜீவ பிரம்ம ஐக்கியம் சாதாரண யோகம் நிறைய இருக்கு இது மகா யோகம் என்ன யோகம் உண்டா பாக்கி யோகங்கள் எத்தனை கடினமான சாதனை பண்ணி அபியாசம் உடனே மனசு டக்குன்னு சொல்றது அந்த பீட்டத்தில் நிற்கிறார் பகவான் ஜெகத்குரு பாண்டரங்கன் அவர் எப்படி இருக்கார் சிவகிரியில சிவரத்னத்தோட சிவரத்னகிரியாகவே பாண்டரங்கன் இருக்கார் அவரே ஜோதியா இருக்கார் இந்த ஜோதி என்ன பண்ணிட்டு ஜோதி பீடத்து சிவரத்னகிரிங்கிற சங்கராச்சாரிய சுவாமிகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது சுப்பிரமணியம் ஒரு ஜோதி பாண்டரங்கிறது ஒரு ஜோதி சிவரத்னம் ஒரு ஜோதி பீட்டமும் ஜோதி ஜோதியோட ஜோதி சேர்ந்து ஒரே மகா ஜோதியா விளக்கிறது கடந்து குழந்த அந்த பக்கம் போச்சு யார பார்க்க போறதுன்னா பவசாகரத்தை தாண்டி அந்த பக்கம் கொண்டபட போறவரை பார்க்க போறது குருநாதன் அப்படிங்கிறவர் என்ன பண்றாருன்னு ஞானதேவரை பத்தி சேனானாவி மகராஜ் பாடுறார் ஞான குரு ஞான தேவ குரு ஞான பயில பாரூ பயில பாரதேவான தேவானே ஜான தேவான தேவ மறுபக்கம் கடத்தி பவசாகரத்துல இருந்து கொண்டு போறவரா அப்புறம் என்ன ஆரஆர்வர்னா ஒரு ஞான குரு பண்ணிட்டு காணாது போயிடுவாரான் இல்ல ஞான மாதா ஞான பிதா தோடி பத ஞான பவ வியாதியக்கிறவர் அவரே அம்மா அவ யாருமே வேண்டாம் அந்த குழந்தைக்கு தோணி போயிடுமா குருநாதரோட அன்பு அப்பேற்பட்ட அன்பு இல்லையா சோகமே அழுந்தொரும் அணைக்கு மண்ணை அறிவிலாது ஓடியாடி விழுந்தொரும் எடுக்கும் அப்பன் விளையாடும் போது தோடன் தொழுந்தொரும் காக்கும் தெய்வம் சொந்தமாக எடுப்போர்க்கெல்லாம் குழந்தை இத்தனையா யார் இருக்க முடியும் சத்குருநாதர் தானே இருக்க முடியும் அந்த பக்கம் போன உடனேயே நிறைய பக்தாலெலாம் போயிட்டு இருக்கா ஆச்சாரிய சுவாமிகள் வந்திருக்காரு பிரிவாக வந்திருக்கார் என்ன விஷயம்னு விசாரிச்சா காஷ்மீர் ஸ்ரீநகரத்தில் ஆதிசங்கர பகவத் பாதாள் சர்வஜ பீட்டம் ஏறின இடம் அது காஷ்மீரத்தில் சர்வஜ பீட்டம் ஏறினார் ஆதிசங்கர் பகவத் பாதான்னு சங்கர் விஜயத்தில் உண்டு சர்வஜர்ன்னா அவருக்கு தெரியாதது எதுவுமே இல்லைன்னு அர்த்தம் ஒரு நாள பேரும் பாண்டித்தம் தலை வணங்கி ஆச்சாரியாளர் இருந்தா காஞ்சி காஷ்மீரம் காஷி இது மூணும் பண்டிதாளோட இடம் பிரதிஷ்டானபுரம் பைட்டன் அதுவும் அப்படிதான் அப்படி அத்தனை பேரும் தலை வணங்கி சர்வஜ மூர்த்தின்னு ஏற்றுண்ட ஆச்சாரியாள அந்த பீட்டமே சர்வஜ பீட்டம்னே பேர் அதுக்கே ஆதிசங்கரர் ஜோதிர் பீட்டமாக அதை வச்சாலும் அதுக்கு இன்னொரு பேர் சர்வஜ பீட்டம்னு பேர் அதில் ஜோதிர் பீட்டம் நாலு ஆம்னாய மட்டங்கள் ஆச்சாரியால் வச்சா தட்சிண தேசத்துக்கு ஷிருங்கேரி வடக்க உள்ள திக்குகளுக்கு காஷ்மீர் ஜோதிர் மட்டம் ஒண்ணும் துவாரக ஒண்ணும் ஜெகநாதபுரியில ஒண்ணும் அவ காஞ்சிபுரம் என்னன்னு யாரோ கேட்டா சுவாமிட்ட அங்க பகவதால் அவாளே உட்கார்ந்துட்டான சுவாமி எதையும் மறுக்கிறவா இல்ல மகான்கள் எல்லாத்தையும் ஏத்துக்கிறவாளா இருக்கா அந்த ஜோதிபேட்டத்து சங்கராச்சாரியாரான சிவரத்னகிரி அப்படிங்கிற சுவாமிகள் அங்க வந்து பண்டறிபுரத்தை தங்கியிருக்கார் முகாம் போட்டிருக்கார் அப்படிங்கிறது காதல தேனா பாயறது இந்த குழந்தை உள்ள போச்சு அங்க மரத்தடியில உக்காண்டிருக்கார் குரு சுவாமியோடைய ரூபத்தை தரிசனம் பண்ணினவா இது மாதிரி ஒரு தேஜஸ பார்க்க முடியாதுன்னு பக்தா எல்லாம் பூஜ்ய ஸ்ரீ முரளிதர சுவாமிகளே சொன்னார் அப்படியே ஒளி வடிவமா இருப்பார் சுவாமி சின்ன வயசுல தரிசனம் பண்ண போது மனசில் அவரோட ரூபம் ஆழ பதிஞ்சுடுத்து ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு எங்க திரும்பினாலும் அந்த ரூபமே தெரிஞ்சதுன்னார் ராமகிருஷ்ண பராமசர் சொல்றார் சூரியனை உத்து பார்த்துட்டு எங்க திரும்பினாலும் சூரியன் காப்புல தெரியும்னார் அந்த மாதிரி ஏற்பட்ட தேஜோ ரூபம் நித்யம் தினக்கர கோட்டி பிரகாசம் அப்படி ஒரு ஜொலிப்பு சுவாமிகிட்ட யாராவது அதை பத்தி பேசினா சுவாமி சொல்வாரா என் குருநாதரோட தேஜஸ் வருமா என் குருநாதர் எவ்வளவு அன்பு தெரியுமா எவ்வளவு சௌலபியம் தெரியுமா யோஜோமயமா இருப்பார் அப்படின்னு குருவை பற்றி சொல்றதையே முகம் செவந்து விடுமா சுவாமிக்கு ரொம்ப ஒரு சில சந்தர்ப்பங்களில் தான் குருவை பற்றி பேசியிருக்கார் ஒரு சமயம் கீழூர் வெங்கடேச பையர் சுவாமியிட்டே கேட்டார் சுவாமிகளுடைய திருவாக்கினால சுவாமியோட குருவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம்னு சொன்னாராம் சுவாமி அந்த சிமெண்ட் பெஞ்சு இருக்குங்க பாதபூஜை மண்டபத்தில் அங்க உட்காந்துருப்பார் குருவை பத்தி பேசின உடனே எழுந்து நின்றுண்டாராம் முகமெல்லாம் செவந்து போயி உடம்பெல்லாம் ரோமாஞ்சன மயிர்கூச்சரிப்பு ஏற்பட்டு கள்ள தாரதாரியா ஜலம் எல்லாரும் சுவாமிய பார்த்து பயந்தே போயிட்டா எல்லாரும் அந்த காஷ்மீர ஜோதியா அப்படின்னாராம் அதுக்கப்புறம் திருப்பியும் வார்த்தையே வரல ரொம்ப நேரம் கழித்து மூச்சு விட்டுட்டு தேவா ஓம் அப்படின்னு உக்காந்துட்டாரான் வெங்கடசபையார் சொன்னாராம் இவ்வளவு நேரம் நம்ம சத்குருநாதால் அவ குருநாதரை பற்றி பேசினான்னு சொன்னாராம் அவ்வளவுதான் பேச முடியும் வேற சில சந்தர்ப்பங்களில் நமக்கு தெரியணுங்கிறதுக்காக ஒரு சில விஷயங்கள் அவளை பற்றி சொல்லியிருக்கான் ஏன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நமாஜி எல்லாம் சொல்லுவார் சித்ராபூர்ணமிக்கு சுவாமியை ஏறுட்டு பார்க்க முடியாதுன்றார் அன்னைக்கு குருஸ்மரண தினம் குருநாத்தாளோட ஆராதனை அப்படின்னுட்டா அன்னைக்கு அப்படியே பிழம்பு மாதிரி இருப்பாராம் அப்படியே அப்படியே ஆகாசத்திலே சூரியன் இறங்கி வந்த மாதிரி இருக்கும் எப்பவும் குரு ஸ்மரணங்கிறது உண்டு அன்னைக்கு பூரணமா அந்த குருநாத்தாள் அப்படியே மரத்தடியில உட்காந்துருக்கார் தேஜோமயமா श्री ீரத்னகிரி சுவாமி நமோ ஸ்து தேத்தஜன ரல்பரோ ஒரு மரத்தடியில உட்கார்ந்துருக்கார் அவர் எப்படி இருக்காரு அவரே கல்பத்தருவா இருக்க ஒரு மரத்தடியில கல்பக விருக்கமே உட்கார்ந்து காப்பில பரம கருணையோடு தியஜோம உட்காந்துருக்காரா இந்த கிரி பரம்பரைங்கிற தோட்டகாச்சாரிய பரம்பரைக்கு அன்னைக்கு ஒரு ஞான தீபமா விளங்குற குரு நமக்கு குருநாத்தாளோட குரு பரமகுரு ஆஸ்ருத்த கிரி பரம்பர பராபர குரு அத்வை ரத்ன கிரே குரு வேத சாஸ்திர மகான் நிபுணர் ஆவர் இருபத்தேழு வருஷ காலம் சுவாமி அவர்கிட்ட இருந்து சாஸ்திரங்கள் படிச்சுன்னு குரு சேவை பண்ணிட்டு இந்த கீர்த்தனம் வந்து குருஜி ஹரிதாஸ்கிரி சுவாமிகள் இயற்றி ஒரு சித்திராபூரணமிக்கு சுவாமி முன்னாடி பாடுறார் சிவரத்திரி சுவாமிகள் எப்படி இருப்பாருன்னு யாருக்குமே தெரியாது எந்த காலத்துல இருந்தாரோ ஆதிசங்கர் பகவத் பாதாளுக்காவது ஒரு சித்திர படம் இருக்கு அதுவும் ஒரு தர்சனத்தினால எழுதியிருக்கலாம் மற்றபடி அவளுக்கு போட்டோக்கெல்லாம் எங்க போறது எந்த காலமும் அது பகவானோட ஸ்வரூபங்கிறதுனால அவ எப்படி நம்ம விரும்புறோமோ அந்த வடிவத்துக்கு காட்சி கொடுத்துருப்பா அதனால குருநாதர் சொல்றது மூலமாகவும் அவர்கிட்ட இருந்து கேட்டவா சொல்றது மூலமாகத்தானே ஒரு ஒரு மாதிரி தீர்மானம் பண்ணிக்க முடியும் சரி மகான் சிவரத்னகிரி சுவாமிகள் தேஜோமயமா இருப்பார் முக்கத்தில் அப்படி ஒரு கருணை இருக்கும் ரொம்ப இனிமையா பேசுவார் காஷாய வஸ்திரத்தோட இருப்பார் தண்ட கமண்டலத்தோடு இருப்பார் இது பொறுத்தா உள்ள விஷயங்கள் தானே காஷ்மீர தேசத்துல தான் ஸ்ரீநகர்ல இருந்திருக்கார் அவர் அதுதான் அவருடைய இடம் அதனால அங்க சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பார் அப்படிங்கிற எண்ணத்தில் காஷாய வஸ்திர காஷ்மீர தேச அப்படின்னு பாடினாரா சுவாமி கிட்ட க வந்து ஒரு முகத்துக்கிட்ட குனிஞ்சுண்டு காஷ்மீர தேசஸ்த அப்படின்னாரா அங்கேயே இன்னும் இருக்காருன்னு அர்த்தம் இன்னைக்கும் காஷ்மீர் ஸ்ரீநகரத்தில் இன்னைக்கும் இருக்காருன்னு அர்த்தம் காஷ்மீர தேச உடனே அவர் முதல் வரிய மாத்திட்டார் காஷாய வஸ்திர தர காஷ்மீர தேசர்த்தது காஷ்மீர தேச ஸ்திதன்னு உடனே காஷாய வஸ்திராங்கிதன்னு மாத்திட்டார் காஷாய வஸ்திராங்கித காஷ்மீர தேச ஸ்தித கரதிருத்த கையில தண்டம் இருக்கு ஆனா அந்த வடியில பாக்கிற சன்னியாசிகளுக்கு உண்டான தண்டம் மட்டும் இருக்குன்னு எடுத்துக்கப்படாது ஞானமே தண்டமா இருக்கவற்ற தப்போ நான் சுவாமிட்ட இதே வெங்கடசுப்பையர் மாமாதான் அவர் வந்து சுவாமிகிட்ட நமஸ்காரம் முதல்ல அவர் பிரவச்சனத்து கூப்பிட்டு இருந்தா ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்டில் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆனவர் நிறைய ராமாயண பாகவதம்லாம் நன்னை படித்தவர் வேத சாஸ்திரங்களில் பெரிய நிபுணர் மகாபிரிபாட்டை ரொம்ப ஈடுபாடு உள்ளவர் அந்த பக்கங்கள்ல நிறைய பக ஜனங்களுக்கெல்லாம் பகவத் பக்தி வர்ணம்ங்கிறது நிறைய பிரவச்சனங்கள் பண்ணுவார் கைங்கரியமா சுவாமிய பற்றி சொல்லி சித்தலிங்க மடத்தில் இருக்கார் பிடிச்சிருந்தால் நமஸ்காரம் இல்லை தண்ட கமண்டன காஷாய வஸ்திரத்தோட தான் பண்ணி ஆகணும்னு ஒரு சட்டம் இருக்கு சுவாமி சாதாரணமா காஷாய வஸ்திரத்தோடு இருக்கார் கமண்டன கையில வச்சுக்கல தண்டமும் இல்ல அப்ப கையில அதனால இவர் நமஸ்காரம் பண்றதுக்கு யோஜனை ஆனா மரியாதையா பேசுறார் சுவாமி ரொம்ப கனிவுமா இருப்பார் அந்த அன்பு மயங்காதவா யாரு இருக்க முடியும் அடியன் காஞ்சி காமக்கோட்டி பீட்டாதிபதிகள் மகாபரி ரொம்ப ஈடுபாடு உண்டு பெ சம்பிரதாயம் தெரிஞ்சுக்கலாமா ஆதிசங்கர் பகவத் பாதா சம்பிரதாயம் தான் அப்படின்னு சொல்லியிருக்க எந்த பீட்டம்னு கேட்டார் சூளூர்ல ஆசிரமம் கட்டுறதுக்காக ஒரு டீடு தயார் பண்ணினா சுவாமி பத்தி யாருக்குமே ஒண்ணுமே தெரியாது சுவாமின்னு தெரியும் வேற ஒண்ணும் தெரியாது இப்ப டீடு தயார் பண்றதுக்கு சுவாமி பத்தி விவரங்கள் வேணுமே அப்ப சுவாமியும் சொல்லிருக்க ஆதிசங்கர பகவத் பாதாளுடைய சம்பிரதாயத்தில் உள்ள காஷ்மீர ஜோதிர் மடத்து சங்கராச்சாரியார் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரிய சிவரத்னகிரிசுவாமி பூஜ்யபாதர்களுடைய சிஷியர் ஞானானந்தகிரிசுவாமிகள் போடும் சொன்னாரா அந்த டாக்குமெண்டை உள்ளவங்க எடுத்துன்னு வந்து மெனக்கட்டே என்ன அவசியம் இருக்கு அவருக்கு நம்பிதான் நம்மட்டும் நம்மாட்டா போட்டோம் காமிச்சாரா ஓ ஆச்சாரிய சம்பிரதாயமா கொஞ்சம் பணிவு உண்டாச்சு கையில தண்டம் இல்லையே அப்படினா ஆச்சாரிய அஷ்டோத்தரத்திலேயே ஞானாத்மைக்கு தண்டாத்யாய நமகான்னு ஒரு நாமம் வருது சன்னியாசிகளுக்கு பாக்கியமா தண்டம் இருந்தாலும் இல்லாட்டாலும் ஞானமே தண்டமா இருந்தாலே போரும்னு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் தண்டத்தை எடுத்துன்னு வந்து காட்டினாரா குழந்த மாதிரி விழுந்து நமஸ்காரம் பண்ணி கணத்துல போட்டு பிரபோ மன்னி கணம்னு ஓட்டார் குருநாதரே கதி நேர்ந்தார் அவர் கேகப்பட்ட லீல பண்ணி காட்டியிருக்கார் ஒன்றும் ரெண்டு இல்லை அவர் சுவாமியோட குருவை பத்தி சுவாமிய பேச சொன்ன அவர் அப்படி இந்த ஞான தண்டத்தோட இருக்கா குரு கர ஞான தண்ட கலிக்கல் மஷ ஹர ஆதி சங்கர குரு பீட்டாதி பதே அதி கருணையா ஹரிதாசம் லோகயா ஸ்ரீ சிவரத்ன கிரி சுவாமி சுவாமி சொல்ற இந்த உலகம்ங்கிறது ஒரு பெரிய நதி காட்டாருன்னு சொல்லுவா இல்லையா அது மாதிரி மொரட்டத்தனமா வெள்ளத்தோடு அடிச்சு தள்ளிட்டு வரவேன் அது மாதிரி அதுல ஆறு அடிச்சுன்னு வந்தேன்னா என்னென்னமோ அடிச்சுன்னு வரும் கூப்பச்சத்தை எல்லாம் அது மாதிரி உலகியல் விஷயங்கள் துயரம் கவலை துக்கம் வேதனை இது மாதிரியான விஷயங்களா இருக்கிறது அப்படிதான் அந்த நதியில வந்துட்டு இருந்த இந்த ஜீவனே பகவானுடைய பெரும் கருணை சிவரத்னமயமான குன்றலை ஏற்றித்துனாரா சுவாமி பொறிப்புலன்கள்லாம் ஒடுங்கி பிராணன் போறதுக்குள்ள எதை அடையணுமோ அது அதிபால்யத்திலேயே கிடைச்சிருத்து சிவரத்னமயமான குன்றலை ஏற்றித்து அப்படின்னு சொன்னாரா குரு பத்தி அதுக்கு மேலே அவரால் பேசவே முடியுது தொண்டை அடைச்சு போய்டுமா கத்கதம் ஆயிடுமா சுவாமிக்கு யாருன்னா பூர்ண பிரம்ம ஜானியா இருக்கிறவருக்கே அதான் நிலைமை இந்த சுப்பிரமணியம் போய் அப்படி நமஸ்காரம் பண்ணி ஜம்மன் உட்காண்டிருக்க குரு ரத்ன சிவமே சிவரத்ன குருவே பரமகுருவே உந்தன் பாதங்களே சரணூ குரு ரத்ன சிவமே சிவரத்ன குருவே அருவகை சமயம் நிறுவிய குருமணி ஆதிசங்கரின் அருள் மரபினில் வந்த குரு ரத்ன சிவமே சிவரத்ன குருவே உத்தம காஷ்மீர ஜோதிர்மட்டாதிபா சித்திரை பௌர்ணமியில் சிவமாகி நின்றவனே பக்தவத் சலன் விட்டலன் பாண்டூரங்கன் சந்நேதியில் சத்குரு ஜானந்தரை யமக்களித்த குரு ரத்ன சிவமே சிவரத்ன குருவே சுவாமி சொல்றார் குருவுக்காக சிஷனும் சிஷ்யனுக்காக குருவும் காத்துருந்த தருணம் அப்புறம் என்ன குருவோட கண் அப்படி கரண்ட்டு மாதிரி ஜொலிக்கிறது காந்த மாதிரி இழுக்கிறது அப்படியே விழுந்த நமஸ்காரம் பண்ணி கண்ட தாரதாரியாக ஜலம் வருது உடம்புல அப்படியே ரோமாஞ்சனம் ஏற்படுறது எல்லாரும் பார்க்குறான் இத்தனூண்டு பையன் இவ்வளவு வரத்தையும் அப்படி கும்பிட்றதே அப்படின்னு எல்லாரும் ஆச்சரிய பார்க்குறான் சுவாமி சொல்றாரா அப்புறம் என்ன சரணாகதி தான் அப்படிங்கிறான சாமி பார்த்த உடனே குருநாதர்கிட்ட தன்னை ஒப்படைச்சாச்சி கருணையோடு பார்த்தார் குழந்தையன் யாருப்பா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்ட பகவானே என்னை அனுகிரகம் பண்ணணும் என்னை கரையேற்றணும் எனக்கு சுரூப ஜானம் உண்டாகணும் பவசாகரத்துலேந்து என்ன கரையேற்றி விடணும்னு கேட்டுக்கொள்ள கரையேத்தறேன்னு சொல்லலையாம் கரையேறினாயின்னு சொன்னாராம் குரு அனுக்கிறோம் அவ்வளோ கரையேறிட்டாயின்னு சொன்னாராம் முதல் சேவை என்ன பண்ணினார்னா இன்னில இருந்து நம்மளோட இருந்துட்டார் கமண்டனத்தை கையில கொடுத்தார் இது எப்பவும் சுத்தமா இருக்கணும் இதுல தீர்த்தம் நிரம்பி இருக்கணும்னு பார்த்துக்கோ இதுதான் உனக்கு கைங்கரியம் குழந்தை இல்லையா குழந்தைக்கேற்ற வேலை கொடுக்கணும் அதுதான் முதல் வேலை எப்பவும் கமண்டலம் பல பல பல இருக்கணும் அதுல ஜலம் ரொம்பி இருக்கணும் அது சுவாமி எப்படி எடுத்துட்டாராம் பின்னாடி பக்தாள்கிட்ட சொன்னாராம் கமண்டலம்ங்கிறது மனசு அது ஒரு நாள் தேக்காட்ட கூட கழும்பி ஏறி போயிடும் பரமம்சரோட குரு தோதாபுரி மகாராஜ் சொல்றாரு வெளியே அதனால மனசு தூய்மையா இருக்கணும் அதனால பல பட பலன கமண்டலத்தை மாதிரி வச்சுக்கணும் தீர்த்தம் சுத்தமான தீர்த்தம் நிரம்பி இருக்கிறாப்புல மனசுல நல்ல எண்ணங்கள் நிரம்பி இருக்கணும் அப்படின்னு நான் புரிஞ்சிட்டேன் முதல் உபதேசத்தை அப்படி எடுத்துட்டேன் நார சுவாமி பிரஜான பிரம்மச்சாரின்னு நாமம் கொடுத்தார் குரு அவ அப்பா அம்மா வச்சது சுப்பிரமணியம்ங்கிற பேரு குருநாதர் கொடுத்தது முதல் நாமம் பிரஜான பிரம்மச்சாரி அப்படின்னு நாமம் கொடுத்து அந்த ஆசிரமத்து சம்பிரதாயங்கள்லாம் தெரிஞ்சுண்டு வேதாந்த சிரவணம் எல்லாம் பண்ணி பிரஸ்தான திரயம்னு சொல்லக்கூடிய உபனிஷத்துகள் பிரம்மசூத்திரம் பகவத்கீதா வியாக்கியானம் பகவத் பாத வியாக்கியானம் ஆச்சாரிய இதெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்து அனுபவ ஜியானமும் கொடுத்து அஷ்டாங்க யோகமும் கொடுத்து நன்னா மேம்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் சந்யாசாசிரமம் கொடுத்துருக்காள் இருபத்தி ஏழு வருஷ காலம் எப்படி ஏகநாதர் ஜனார்தன சுவாமிக்கு கைங்கிரியம் பண்ணினாரோ அப்படி கைங்கிரி பண்ணினார் சுவாமி சூலிபஞ்சன் போன எழுன்னா பைட்டன் பக்கத்துல இருக்கு போன எழுன்னா மலை மேல ஏகநாதர் சரித்திரம் எல்லாம் சித்திரப்படமா வரைஞ்சி வச்சிருப்பான் அவரும் பன்னெண்டு வயசுல நம்ம சுவாமி மாறி துவாதசாப்தே கிருகத்தியாகி குருவன் வேஷன தற்பரஹா அப்படின்னு சுவாமி சாஸ்திரநாமத்திற்காப்புல பன்னெண்டு வயசுல எங்க போறதுன்னு இவர ஒரு ஜோதி வழிகாட்டி பண்ற இவருக்கு கொண்டு போச்சு இவர் இவா ஊர்ல இருக்கிற பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணி கொள்ள அந்த பரமேஸ்வரன் டேந்து வந்த வாக்கு ஜனார்தன சுவாமி இருக்கார் அவர்கிட்ட போன அப்படி தேவகிரியில் இருக்கிற ஜனார்தன சுவாமி இவர் நடந்தே போனார் நம்ம சுவாமி மங்களகிரியிலேருந்து நடந்தாப்ல அங்க நடந்து போய் அந்த குருவை தரிசனம் பண்ணி குருநாத்திர தரிசனம் பண்ணின தினம் எதுவோ அந்த தினமே குருநாதரோட ஜெயந்தி அந்த தினமே பின்னாடி குருநாதரோட ஆராதனை அந்த தினமே குருநாதருக்கு அவர் குரு தத்தாத்திரிகர் தரிசனம் கொடுத்த தினம் அந்த தினமே ஏகநாதர் ஆராதனையும் ஆயிடுது பின்னாடி நீலோபா மகாராஜ் சரித்திரத்திலையும் துக்காராம் மகராஜ் பீஜ் அன்னைக்கே அவரும் கிளம்பி வைகுண்டம் போயிட்டார் சமர்த்த ராமதாசருடைய ஆராதனையும் அவர் சிஷ்யரோட ஆராதனையும் ஒன்னாவே வருதுங்கிற மாதிரி அப்படி ஒரு குரு பக்தியை வாழ்க்கலாம் சித்ரா பௌர்ணமிங்கிறத சுவாமிகள் குருஸ்மரண தினமாக சொல்லுவார் பேரொருள் பெற்ற தினம்னே சொல்லுவாராம் அது சித்ரா பௌர்ணமிக்கு தபோவன மரணம்ங்கிறத சுவாமி எதிர்பார்ப்பாராம் பேரொருள் பெற்ற தினம்னே சொல்லுவாராம் சிவர்த்தங்கிரி சுவாமிகளோட ஆராதனை தினமே தான் அது இவா தரிசனம் பண்ணினதுமே அந்த தினமாக இருந்திருக்குமான்னு தெரியல பேரொரு கிடைத்த தினம் அந்த குருநாதரை விட்டு பெரியாமல் இருந்து படம் பார்த்தேன்னா சின்ன குழந்தை சிக்க வச்சு கௌபீனத்தோட ஜனார்தனி பார்க்கிற ஒரு படம் இருக்கும் குருவை பார்த்தது தான் ஞாபகம் வரும் நமக்கு ஆனா ஜனார்தன ஒரு கோட்டைக்கு அதிபதிங்கிற மாதிரி இருந்தார் இவர் பீட்டாதிபதி சன்னியாசி பண்டறிபுரத்தில் இன்னும் சில நாட்கள் இருந்து பண்டரிபுரத்துக்கு வந்துட்டா யாருக்கும் போகிறதுக்கு மனசே வராது நம்மளை மாதிரி லௌகிகாளுக்கே சன்னியாசிகளுக்கெல்லாம் கேட்பானே அங்கேயே இருக்கணும்னு தோணி போய்டும் இன்றைக்கும் பண்டறிபுரம் நாம் எப்போ போனாலும் சந்திரபாகாவுக்கு மறுக்கரையில் போய் ஒரு தரிசனம் பண்ணிக்கிற வழக்கமாக வச்சுட்டு இருக்கோம் என்ன நம்ம குரு அவர் குருவை தரிசனம் பண்ணினது ஒன்றும் சொக்காமேளா மகாராஜ் வந்து பாண்டுவங்கனோட கர்ப்ப கிரகத்துக்குள்ளேயே விட்டு அவர் கோவிலுக்குள்ளே வர முடியாதுங்கிற மாதிரியான சட்டம் இருந்த காலத்தில் ஹரிஜனா பிறந்தவரை அவர் உள்ளுக்குள்ளேயே சுவாமி கூட்டின்னு போயிட்டார் அது தெரிஞ்சு அந்த படுவேஜி எல்லாம் கோபுச்சிண்டு பட்டாச்சாரியா அவரை ஊர் நாடு கடத்துற மாதிரி ஊரு கடத்திவிட்டா சந்திரபாகா கண்ணாண்ட போய் இருக்கணும் இனிமேல் அந்த ஊருக்குள்ளேயே நுழையப்படாதுன்னு சொல்லிட்டா பாண்டகம் சொன்னாரா சந்திரபாகா கண்ணண்ட ஒன்னவனா அனுப்பலான்டா என்ன அந்த பக்கம் வராதுன்னு யாரும் சொல்ல முடியாது அவ ஆத்துக்கு போய் துவாதசி பாலனை பண்ணினாருங்கிறது பக்திவசியம் இல்லையா அவரும் சந்திரபாகாக்கு மறுக்கறையில் தான் இருந்தார் மகாபரிவா பண்டிரிபுரம் விஜயத்தும் போது அவர் தங்கிறதுக்காக ஏதோ சில ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்கா சந்திரபாகாக்கு அண்ணாண்டி அவர் இடத்துல அப்படியே உட்காந்துட்டாரான் என்ன இங்கேயே உட்காந்துட்டாரு என்ன இங்க யாரோ ஒரு பாண்டரங்க பக்தருக்கு இங்கே தானடா பகவான் வந்து துவாதிசி பாரண பண்ணாராமே நம்மளும் இங்கேயே இருப்போன்னு இன்னைக்கு அந்த இடத்துல ஒரு இஸ்கான் மந்திர் இருக்கு அழகா ராதாகிருஷ்ணர் கோவில் பாண்டரங்கன்னு இருக்காரு அதனால இத்தனை மகான்கள் உடைய சரித்திரத்தை ஞாபகப்படுத்துறாமல் இருக்கு அந்த மறுக்கரைங்கிறதுனால நம்மளும் பண்டர் யாத்திரை எப்போ போனாலும் அந்த இடத்துல போய் விஜயம் பண்ணி இது எல்லாத்தையும் வழக்கம் சுவாமி சொல்றார் குரு பக்தி விடவும் உயர்ந்த விஷயம் வேறு ஒண்ணுமே கிடையாது குருநாதனை பகவான் அடையறதுக்கு வழி காட்டுறவர்னு நினைக்கிறது கூட குறைவான ஒரு பக்தி குருநாதனே பகவான் அப்படிங்கறது புரியணும் அந்த தெளிவும் சரணாகதி ஆயிடுச்சுன்னா குருவார் மகாபரிபாலன் தெய்வத்தின் குரல சொல்றத சொல்றார் ஈஸ்வர பக்தி என்னதான் பண்ணினாலும் குருபக்தி இல்லன்னா பிரயோஜனம் இல்லை அப்ப குரு பக்தி பண்ணி குருநாதனோட ஈஸ்வர பக்தி பண்றதுன்னு எடுத்துக்கப்படாது குருவையே ஈஸ்வரனா பக்தி பண்ணணும்னு அர்த்தம் ஸ்வேத அஸ்வதர உபனிஷத்து அப்படிங்கிறதுல சொல்றதா ஜென்ம ஜென்மாந்திரமா வைதீகமாக இருந்து சாஸ்திரங்களை விடாமல் பின்பற்றி தன்னுடைய இஷ்ட தெய்வம் சிவனோ விஷ்ணுவோ அம்பாளோ என்ன தெய்வமோ அதை கிரமமாக பூஜை பண்ணி எத்தனையோ ஜென்ம ஜென்மமா ஆராதனை யாரு பண்ணிருக்காளோ அவளுக்குத்தான் அந்த ஈஸ்வரன் மறு ஜென்மாவில் குருவாக தரிசனம் கொடுப்பாருன்னு சொல்றது அதனால குரு பக்தி ஏற்பட்டுடுத்து குரு தர்சனம் ஆயிடுத்து குருநாதனை எல்லாம் என்னைக்கு புரிஞ்சுடுதோ கடை தேரிடுவோம் கடை தேறியாச்சுன்னு நினைச்சான் அதுதான் உண்மை இந்த ஜோதிர் மட்டத்து சம்பிரதாயம் தோட்டக்காச்சாரியாள் மூலமாக ஏற்பட்டது ஆச்சாரியாளுக்கு ஆயிரக்கணக்கில் சிஷியாடு இருந்துக்கா பகத்பாதாளுக்கு பிரதானமா உள்ளவா நானு சிஷ்யாள் இல்லையா பத்மபாதாச்சாரியால் ஹஸ்தாமலகர் தோட்டகாச்சாரியால் சுரேஸ்வராச்சாரியால் நாலு பேரு இதுல தோட்டகாச்சாரியால் நாம் அழைக்கிற மகான் வந்து கிரின்னு பேரு ஆனந்தகிரி கிரின்னு பேரு சின்ன பையனா இருக்கிறதையும் ஆச்சாரியாள்ட வந்துட்டார் பகவத் பாதால் சாட்சாது ஈஸ்வரனே அப்படிங்கறது கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாமல் காஹி அணுமாத்திர சம்சயாச்சிட்டார் துளி கூட சந்தேகம் கிடையாது என் குருநாதன் தான் தெய்வம் ஏகநாதர் சொல்லியா ஜனார்தன சுவாமி ஜனார்தனா அதோட பகவான பார்த்துட்டேன்னு ஒரு சந்தோஷமே தெரியல சிஷ்யன் என்னடா தத்தாத்ய தரிசன ஆச்சி சூலி பஞ்சன் மேல மேல விட்டல் தரிசன ஆச்சி என்னமோ சாதாரணமா சொல்றீடா பகவான சகுன ரூபத்தில் பார்க்கறது எவ்வளோ பெரிய விஷயம் அவர் சொல்கிறார் பதிலுக்கு உங்கள் கிருப்பையினால் அவள் தரிசனம் கிடைச்சிது அவள் தரிசனம் கொடுத்துட்டா மறைஞ்சு போயிட்டான் உங்களுடைய உபாசனா மூர்த்தி நீங்கள் சங்கல்பிச்சல் எனக்கு தரிசனம் கிடைக்கணும்னு தரிசனம் கொடுத்தா மறைஞ்சு போயிட்டான் என்னோட உபாசனா மூர்த்தி என் எதிர்க்கையே நிற்கிறதேங்கிறார் இந்த மறைஞ்சு போகிற சாமி கிட்ட நான் ஏன் போனோம் கண்ணதற்கு நின்று என் சேவையை வாங்கிக்கிற இந்த சுவாமியே எனக்கு போர் மட்டாராவது அதுதான் திருடமான குரு பக்தி அப்படி தோட்டகாச்சாரியால் பரமஸ்ரத்தா பக்தியோட பகவத் பாதாடுக்கு கைகரியம் பண்றவர் சொன்ன எந்த மட்டமா இருக்கட்டும் எந்த ஒரு ஸ்தாபனமாக இருக்கட்டும் ஒரு சத் ஒரு பிரவச்சனம் சத் சம்பாஷணம் அப்படின்னா ஒரு நல்லா வருவா நிறைய பேர் வேலை செய்கிறதுக்கு நிறைய பேர் வரமாட்டா இப்ப நிறைய மடங்கள்லயும் உண்டுது அதுலும் இந்த கடை நிலை வேலைன்னு இருக்க எதையும் பார்க்காமல் செய்யறது ரொம்ப கஷ்டம் சிஷ்யால குரு உபதேசம் பண்ணுவார் கேட்கணும் வேதாந்தம் அப்படின்னு நினைச்சுன்னுட்டா என்ன இருவார் இவர் வேலையேதான் ஜெட்ஜிட்டு இருப்பார் குருநாதோட வஸ்திரத்தை துவைக்கிறது அவருடைய அறையை சுத்தம் பண்றது கமண்டலத்தெல்லாம் தேய்ச்சி வைக்கிறது வாழ்க்கை என்ன பெரிய சாமான்கள் இருக்கப்படுது ஒன்றும் கிடையாது அப்படி கைங்கரியமே பண்ணிட்டு இருப்பார் ஒரு சமயம் வஸ்திரம் துவைக்கிறதுக்கு அன்னண்ட போயிருக்கார் வரல பாஷ்ய பாடம் ஆரம்பிக்கணும் பகவத்பாதாள் வந்து உட்காண்டிருக்கார் அமைதியாக பாட்டம் எடுக்கலை சுரேஸ்வராச்சாரியாள் மற்ற வாழ்லாம் கேட்டாலாம் ஆச்சாரியாள் ஆரம்பிக்கலாமே நாங்கள்லாம் கேட்கணும்னு ஆவலோடு இருக்கோம் கிரி வரட்டுமே அப்படின்னாராம் அவன் வேலை செஞ்சு நேர்பான் இப்போ பார்த்தாலும் நினச்சிக்கிறான் மனசுக்குள்ள வேலை செஞ்சுட்டே இருக்கிறதுனால சமயத்துல உட்காந்து கத கண்ணு சொருகினாலும் சொருகணும் பாட்டம் கேட்கிற அந்த ஒரு இது தெரியாது இருந்தாலும் ரொம்ப படிச்சவனும் இல்லை குழந்த பாவம் வேதாந்தம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பக்குவம் வேணாமா இருக்கட்டும் கிரி வரட்டு மறுபடி வரட்டுமே என்ன பாடம் புரிய போறதுன்னா இத்தனை கைகறி பண்றானே இந்த குழந்தை அவனுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு அவன் அப்படின்னு இருக்கிற இடத்துலயே அப்படி மனசனால நினைச்சுட்டார் எந்த சிஷியன் தன்னையே நினைச்சுட்டு அந்த சிஷ்யனை தான் ஒரு க்ஷணம் நினைச்சுட்டார் அங்கே இருந்து கிளம்பி வந்துட்டாராம் குரு அழைக்கிறாப்ல தோணி எடுத்து அப்படி வரும்போது இல்லாத அந்த குழந்தை பாடினு வருதான் லாஸ்திர சுத ஜலே மகித்தோபன கத்தி தலையே விமலம் சரணம் पालयमा ஷி கமேம் பிசி கமேம் கருணாவேஷி கமே மேம் பிதோ விச்சார சாரமே கலையேஸ்வர ஜீவ விவேகவினோரேசி கமே பிசிகமே சரணம் समझायत சி கோ துாய மோக மலருவேசி கேம் பிசி கமே சரண சு விதா லா சதா அதிதீனிபாலி கமே பயி கமே ஜீம் கலிதாத்தையோ விதல்தி மகா சரல அகிமா சுத்த ரவிவாசி குற பவர ஜி கமே சரணோ பவசி கமே சரண पुंगव, कोपी குருங்க சம்தமய நி கூலி பவசரேஷி கமே ஷ கமே விதிய விஷதைக்கலா நிஞ்சனி குரு திருத்தேவெரு சாஷங்க பவசங்க பவ ஏ நீங்கள் தான் பரமேஸ்வரன் சந்தேகமே கிடையாது என்ன ருத்ரத்துல கபர்தினே நமகா யுக்த கேஷாய ஜடாதாரியா இருக்கிறவர்னு வருது முண்டனம் பண்ணிண்டவர்னு வருது அந்த முண்டனம் மண்ணிண்ட சன்னியாசி மொட்டை அடிச்ச சன்னியாசியா நிக்கிற ஜட்டாதியான சிவனே நீங்கள் குருநாத் ஆளு சிரேஷ்டமானவர் உடனே சொல்றவர் திருதமேவ விதேஹி கிருபாம் சகஜாம் ஒரு வேலையா உங்கள்ட்ட இல்ல உங்களோட இயல்பா இருக்குங்கிறார் சுவாசம் போல உங்களால கிருப்ப பண்ணாமல் இருக்கவே முடியாது அந்த கருணை கொற்றதாம் கருணா வருலய பாலயமா பெருமழை பொழிவறது போல கருணை பொழிஞ்சுட்டே இருக்க அதி பரிபாலயமா கிருப்ப சகஜமா வரக்கூடியவா நீங்கள் அப்படி வெள்ளம் பெருக்கெடுத்து வரும்போது வெள்ளம் முதல்ல எங்க ரொம்பும் எங்க பள்ளமா இருக்கும் அங்கதானே ரொம்ப நான் தான் ரொம்ப கீழே இருக்கேன் ரொம்ப பள்ளமா இருக்கேன் குருநாதா அனுகிரகம் பண்ணுங்க அப்படி தோட்டகாச்சாரியால் இந்த கிரிங்கிறவர் இந்த இந்த ஆச்சாரியால் மேல பாடின இந்த அஷ்டகம் தோட்டகம்ங்கிற அந்த மீட்டர் அந்த சந்தில் அந்த விரத்தத்தில் அமைஞ்சிருந்தாலும் தோட்டக விர்த்தம்னே பேரு தோட்டக அஷ்டகம் தோட்டக அது மட்டும் இல்ல வந்து ஆச்சாரியால நமஸ்காரம் அன்னைக்கு இவர் வர்றதுக்காக காத்துட்டு இவரு ரொம்ப கேக்குறாள் கொஞ்சம் பாடம் எடுத்துட்டு அப்புறம் எடுக்காம இருந்தார் அந்த பாடத்தையே ஒப்பிச்சாரா பாடத்தை சொன்னாரா அப்ப ஹயத்த குருநாதர் இருக்கார் என்னைக்கு அத உணர்ந்துட்டா போறமே வேற என்ன வேணும் சுவாமியே சொல்றாரு வெளியில காண்கிற குருங்கிறது காரண இந்த காரணகுரு யாருன்னா ஈஸ்வரனே அந்த குருவா வர்றாரு இவர் என்ன பண்றார் அலையற மனசை அப்படி உள்ள திருப்புறார் உள்ள திருப்பி உள்ளுப்புள்ள சச்சிதானந்தம் ஆகிய குருவை பார்க்கும்படி பண்றார் அந்த சச்சிதானந்த குருங்கிறவர் என்ன பண்றார் அப்படின்னா பகவத்தர்சனம் பண்ணி வைக்கிறார்னு சொல்லலை நீங்கிறது இல்லாம பண்ணிவிடுறாருங்கிற தப்போனத்தில் குரு கீத ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்றது உண்டு அகண்டமலாக்கம் வனச்சராச்சம் தமீரவே நம தே ஜீவன்யம் நளம் பரம் ம்சித்தம் யேன தஸ்மை ஸ்ரீரவே நம அகண்ட இந்த மூணுத்திலே முதல் ஸ்லோகத்துல தத் பதம் வரும் அடுத்ததுல தொம் பதம் வரும் அடுத்ததுல அசிபதம் வரும் மூணுன்னு சேர்த்தா தத்துவம் அசி அப்படிங்கிறது நீயே அதுவாக இருக்கிறாய் அப்படிங்கிறது அது குரு என்ன பண்றா அகண்ட மண்டலாக்காரம் வியாப்தம் ஏ நராசரம் எங்கும் உலகமெல்லாம் ஒரு இடம் விடாமல் வியாபிச்சிருக்கிற சைதன்ய சுரூபம் எதுவோ தத் அப்படிங்கறத புரிய வைக்கிறாரா அகண்ட மண்டலாக்காரம் வியப்தம் ஏ நராசரம் தற்பதம் தரிசிதம் ஏன் தஸ்மை ஸ்ரீ குரவே அந்த எல்லாமாகி அந்த பரம்பொருளை தத் அப்படிங்கிற வார்த்தை மூலமாக எனக்கு உணர்வித்த குருநாதா நமஸ்காரம் அப்புறம் என்னன்னா இந்த தேகம் இந்திரியங்கள் இதில் அகப்பட்டதான் இந்த ஜீவன் நீனு நினைச்சிட்டு இருக்கியே நீ துவம் நீ எதை நான் நான் குறிப்பிடுறியோ அது இந்த சரீரம் இல்ல இந்த மனசு இல்ல இந்த புத்தி இல்ல அகங்காரம் இல்லை இதெல்லாம் தாண்டினதாக ஒன்னு உள்ளுக்குள்ள இருக்கே அதுதான் நீ அகண்டம் பரமார்த்தம் சத்து தேகேஜீவத்தமா பன்னம் சைதன்யம் நிஷ்களம் பரம் தொம்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா அந்த தொம் அப்படிங்கிற பதம் நான் எதை குறிப்பிடுறோமோ குரு அதை நீனு சொல்றார் அந்த நீ அப்படி நீ உன்னை நீயா நினைச்சுருக்கிய அந்த உடம்பு இந்த உடம்பு நீ இல்ல இந்த உடம்புக்குள்ள இருக்கவே நீ அப்படின்னு குரு புரிய வைக்கிறார் அப்புறம் என்னன்னா என்னன்னா அது அங்கேயே இருக்கு ரெண்டும் மூணுன்னு சேர்க்கிறது அகண்டம் பரமார்த்தம் சத் ஐக்கியம் அசினா தர்சிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா குருநாதர் தான் அந்த இணைப்பு பண்ணி வைக்கிறார் ஒரு புரியாத ஒரு ஆசாமி நீங்கள்லாம் என்ன பண்றாள் அப்படின்னு கேட்டான் ராமகிருஷ்ணம் சார்த்து பகவான் ஒத்துறக்கார் நான் ஒத்துக்கிறேன் அவனும் நாஸ்தீகம் இல்லை மனுஷனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா கடவுள்தான் வேண்டிக்குன்னா கடவுள் தான் என்ன கொடுப்பார் நீங்க யாரும் நடுவுலன்னா அவன்கிட்ட என்னத்த வேதம் அந்த அஞ்சலி புரிய வைக்கிறது பரமஹம் சார் சிரிச்சுடைய சொன்னார் இந்த கல்யாண புரோக்கர் கேள்விப்பட்டது இல்லையா அதாம் பாங்க என்ன என்ன அழகான உதாரணம் ஒரு நல்ல பொண்ணுக்கு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது இல்லையா உங்களெல்லாம் கொண்டு போய் சாமியிட்ட சேர்க்கிறவங்க சாமியும் ரொம்ப அழகான அப்புமானம் கொடுத்தார் ஒரு சமயம் தப்ப வந்து வந்திருந்தார் எதிர்க்க கட்டட வேலை நடந்துட்டு இருக்க மணல் எல்லாம் எடுத்து சிமெண்டில் போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த கலவை தயார் பண்ணிட்டு இருக்கான் இவர் சுவாமி கிட்ட உக்காந்துருக்கார் மனசில் நினைச்சுக்கிறார் இந்த மாதிரி சாமியார்னால உலகத்துக்கு என்ன பிரயோஜனம் பாட்டுக்கு ஒரு மனத்துக்குள்ள உட்காந்து வர வாழ்க்கையில் அது ஆசீர்வாதம் பண்றது யாரும் அவ கொடுக்கிற காணிக்கை வச்சு அவரோட காலட்சேபத்தை நடத்துறது இவாழால நாட்டுக்கு என்ன பிரயோஜனம்னு மனசுல நினைச்சிட்டார் எதிர்க்க கட்டட வேலை நடந்து சுவாமி அதை பார்க்கிறாப உட்காண்டு இருக்கார் இவரு கண்ணிலையும் அது படுறது இந்த மணலை கொண்டு போய் சிமெண்டில் கலந்து பூசலாம் சாமி சிரிச்சுட்டே அவர்கிட்ட சொன்னாரா அவர் மனசில் இருக்கிறதுக்கு இவர் பதில் சொல்றார் தனித்தனி துகளா இருக்கிற மணல் எல்லாம் சேர்க்கறதுக்கு ஒரு சிமெண்ட் வேணுமோ அதுதான் நாங்க நேரம் என்ன அழகான குருநாதன் தன்னுடைய அகங்கார மமக்காரத்தை விட்டு சரணாவதி பண்ணினா போரும் சுவாமி வேறு ஒன்னும் பண்ண வேணாம் திருமூல குருவின் உருவம் கருதும் அளவு கருடன் உருவம் கருதும் அளவு பருவிடம் தீர்ந்து பயம் கெடுமா போலே பாம்பு கடிச்சு விஷம் ஏறிடுத்துனா கருடன் நினைச்சுக்கோ கருடன் நினைச்சுக்கோ பானாம் என்னன்னா கருடன் நினைக்க நினைக்க பாம்பு விஷம் ஏறிடுமா கருடன் உருவம் கருதும் அளவு பருவிடம் தீர்ந்து பயம் கெடுமா போலே குருவின் உருவம் கருதும் அளவு திரிமலம் திரிந்து சிவன் அவன் ஆமேங்கிற ஆணவம் கண்மம் மாயங்கிற மும்மலங்கள் நீங்கி ஒரு ஜீவன் சிவனாகவே ஆயிடுறான் அவன் என்ன பண்ணணும் குருநாதர் பண்ணின தபசு நம்மளால பண்ண முடியாது அவர் பண்ணின யோகம் நம்ம பண்ண முடியாது அவர்கிட்ட இருக்கிற ஞானம் நம்ம கிட்ட இல்லை இருக்கிற வைராக்கியம் நம்ம கிட்ட என்ன பண்ணலாம் குருநாதா சரணம்னு நமஸ்காரம் அது ஒன்று போரும் அவன் அத்தனையும் அள்ளி கொடுத்துருவாரா அந்த ஒன்னுத்துக்காகவே குரு தியானம் மட்டுமே போறோம் வேற எதுவுமே செய்ய வேண்டியதில்லைங்கிறது குருநாதர் வாழ்க்கைய சகஜமா பண்ணி காட்டினார் ஒரு அம்மா போய் கேட்டா சுவாமிட்ட நீங்க உங்க குருட உபதேசம்லாம் வாங்கிட்டு தபா எங்களுக்கு ஏதாவது மந்திரம் சொல்லப்படாதா சுவாமி சிரிச்சுட்டே சொல்றார் பசிச்சா சாப்பிடு தூக்கம் வந்தா தூங்குன்னா ஏதாவது ஒரு ஆன்ம சாதனை சொல்லி கொடுக்கணும்னா காத்தாலைய நாலு மணிக்கு வந்து குளிச்சு இந்த மந்திரத்தை சொல்லு கிழக்கு பார்த்து உட்காரு மூக்கு பிடிச்சுக்கோன்னா ஏதோ பண்ணி நாப்பில் இருக்கும் ஏதாவது ஆன்மீக சாதனை சொல்லிக் கொடுங்க தூக்கம் தூங்கும் அதுதான் கொஞ்சம் வருத்தம் சுவாமி சொல்லிட்டு சுவாமி சொல்ற பசிச்சா சாப்பிடுறதுங்கிறது ஆன்ம பசி ஏற்பட்ட பிறகு குருநாதருடைய உபதேச மொழிகளையே ஆகாரமா எடுத்துக்கிறது தூக்கம் வந்தால் தூங்கிறதுங்கிறது தியானத்தில் நிலச்சிருக்கிறது அது சாப்பாடு இது தூக்கம் வேறான் சுவாமி என்ன அழகான வியாக்கியானமாக இருக்கும் வெளியில் பார்த்தா ஒரு விளையாட்டாக இருக்கும் தபோவனத்திலே பார்த்தா அத்தியாத்ம வித்யாலயம்னு போட்டிருக்கோம் நாமாஜி ஒருத்தரன் கேட்டாராம் சுவாமிகிட்ட என்ன அர்த்தம் சுவாமின்னு கேட்டாரான் மத்தியானம் சொல்கிறேன்னாரான் மத்தியானம் என்ன மகா பிரசாதெல்லாம் எடுத்துட்டா என்ன வெடிக்காத்தால நாலு மணிலேருந்து என்ன ஆரம்பிச்சுடுறது மத்தியானம் கொஞ்சம் விசிராந்தி பண்ணி பார்க்கலாம் யாரோ ஒருத்தரை படுத்து தூங்கிட்டு இருந்தார் சுவாமி நாமஜை கூப்பிட்டு காற்றால் ஏதோ கேள்வி கேட்டது அதுக்கு பதில் தயாரா இருக்கு அப்படின்னாரான் அங்கிருந்து என்ன கேள்வி கேட்டோம் அத்தியாத்ம வித்யாலயம்னா என்னென்ன அதோ ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரே அதுதான் தூங்கிட்டு இருக்காரு நான் படுத்தேன் என்ன சுவாமினா அவரால் யாருக்காவது இடைஞ்சல் இருக்கோ இல்லை தான் தூங்குறதாவது அவருக்கு தெரிகிறதோ தெரியல இப்படி தன்னை மறந்து தான் இல்லாமல் போறதான் அத்தியாத்ம வித்தையின் சுவாமி சுவாமியுடைய வியாக்கியானமே அத்புதமா இருக்கும் அது பண்ணி நமக்கு மாடாது ரொம்ப கேஷுவலா அப்படி ஒரு தட்டு தட்டிட்டு போயிடுவார் பேச்சு வாக்கில அப்படி ஒரு அனுக்குறான் நீங்க எப்படி குருகுலத்தில் எப்படி சேவை பண்ணீங்கன்னா குருநாதன் மனசுல நினைக்கிறத செய்கிறவன் சிஷ்யன் சொல்லிட்டு பத்து நிமிஷம் கழிச்சு இன்னொரு அதை கொண்டு வருவான்னு நம்ம கிட்ட வந்து சொல்றது இல்ல ஜலம் கொண்டான்னு அதோ அவா கொண்டு வருவா அப்படின்னு சொல்றதில்லை மனசுல நினைக்கிறத குறிப்பறிந்து சேவை பண்றது மாரசுவாமி அப்படி மனசனால நினைச்சுட்டா சிஷ்யனுக்கு அந்த சிந்தனையே தானே இருக்கு நாபாஜி சித்தர் சரித்திரத்துல உள்ளுக்குள்ள பகவத் தர்சனம் கிடைக்கலன்னு குரு உட்காந்துருக்கார் பகவத் பிரதி தினம் பகவான தரிசனம் பண்ணிட்டு தான் அன்னைக்கு தரிசனம் ஆலயங்கனால சாப்பிடாம உட்கார்ந்து இருக்கார் உள்ளுக்குள்ள அறையில யாரும் வரப்படாதுன்னு வச்சிருக்கார் சிஷ்ஷன் சின்ன வயசுலயே அநாத குழந்தையா குருவனால எடுத்து வளர்க்கப்பட்டவர் அந்த நபாஜி குருவத்தவரை வேற ஒண்ணும் தெரியாது குருவோடைய பாத தீர்த்தம் அவர் பானம் பண்ணுவார் அவர் சாப்பிட்டது தான் இவர் பிரசாதம் முச்சிட்டு எடுத்துப்பார் குரு சேவைத்தவர் வேற ஒன்னும் தெரியாது குரு தியானமே கதியவர் அந்நேத மூர்த்தி உபாசனை கூட தெரியாது அவர் வாசல்ல உட்காந்துருக்கார் குரு உள்ள காத்துக்கு மனசு லய்கலே பகவத் தர்சனம் என்ன பாபம் உங்களோட பரம பக்தர் அவர் போற ஒரு கப்பல்ல சரக்கெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கார் அது மொழிகிடுற மாதிரியான ஒரு நிலைமை வந்துடுத்து அவர் அங்கிருந்து உங்களை பிரார்த்தனை பண்ணிக்கிறார் உங்களுடைய சேவையை பண்றதுக்காக பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அங்க போயிருக்கார் தோ வந்துட்டே இருக்காரு சத்த கழிச்சு சொட்ட சொட்ட பகவான் வந்துட்டாரா ஆச்சரியப்படுறார் குரு என் மனசுல இருந்த கவலை உனக்கு எப்படிப்பா தெரிஞ்சது அனுகிரகம் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி கேட்கிறாளே சுவாமினார் எனக்கு எப்படி தெரியும் எனக்கு தெரிஞ்சது நீங்க மட்டும்தான் எனக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா அது உங்க கிருப்பையை தவிர வேற எதுவாக இருக்க முடியும்னாராம் அப்ப இந்த ஞான திருஷ்டியை வச்சுட்டே உன் காலத்துக்கு முன்னாடி இருந்த மகான்கள் சரித்திரத்தை எழுதுன்னு சொல்ல அப்படிதான் பக்த விஜயமே உண்டானது அப்படின்னா குரு தியானத்தினால சாதிக்க முடியாது குருநாதன மனுஷனா நினைக்கிறவன் கோமாதாவம் மிருகமா பசுமாடான் நினைக்கிறவன் துளசிய செடியான் நினைக்கிறவன் கங்கைய ஜலமா நினைக்கிறவன் பாபிங்கிற யாரு புண்ணியம் பண்ணினாலோ அவளுக்குதான் குரு பகவான்னு புரியும் பாபாத்மாக்களுக்கு மனுஷனா நடிச்சுடுவாரு ஏமாந்து திருட பக்தியாக குருவே கத்தியன்னு இருந்துட்டா எத்தனை உபமானங்கள் இருக்கு விவேகானந்த சுவாமிகள் போய் அமெரிக்காவில் போய் ஒரு கலக கலக்கிட்டு வரலையா ஹிந்து தர்மம்னா என்ன இன்னைக்கு ஃபாரின்ல ஏகப்பட்ட கோவில் இருக்கு எத்தனையோ பேர் பஜனை பண்றா பிரவச்சனம் பண்றா எத்தனையோ ஆசிரமங்கள்லாம் இருக்கு அயல் நாடுகள்லன்னா மொத முதல்ல தானே என்ன ஆதாரத்தில் போனார் குருநாதர் தயக்கம் ஏற்பட்டது இருபத்தொன்பது வயசு தான் இருக்கும் எல்லாம் உட்கார்ந்து முறை வரும்போது நான் அப்புறம் பேசினேன் தள்ளி போட்டு அப்புறம் வேற வழி இல்ல வந்துட்டார் வந்தோண ஒரு அடுத்த ஒரு முடிச்சுட்டு இறங்கி வந்து இந்த பேச்சு யாராவது பதிவு பண்ணிருக்கா என்ன பேசினா எல்லாரும் ஏழைகளும் மந்திரவாதிகளும் பாம்புகளும் இருட்டும் வியாதியும் மட்டுமே இருக்கு நினைச்சு ஒரு தேசத்திலிருந்து இப்படி ஒருத்தர் வந்திருக்காரு பாரத தேசத்தை பத்தி நம்ம தப்பா நினைச்சுட்டோம் எல்லாரும் நினைக்க எங்க பார்த்தாலும் விவேகானந்தரோட புகழ் பறவை அவரோட உங்க சரித்திரத்தை நாங்க தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் சொல்றேன் தள்ளி போட்டு வந்தார் நீங்க சொல்லித்தான் அப்புறம் ஒரு டேட் கொடுத்து அந்த என் சரித்திரத்தை சொல்ல போறேன்னு அட்வர்டைஸ் பண்ணுங்க அதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீ எல்லாம் வச்சு பெரிய அளவில் விளம்பரம் பண்ணுங்க நல்ல கூட்டம் சுவாமி விவேகானந்தர் அவர் சரித்திரத்தையே சொல்ல போறார் எல்லாரோடய காத்துருக்கா புண்ணியமான எங்க தேசத்துல வங்காளத்தில் காமாரப்புக்கூர்னு ஒரு கிராமம் கிருத்திராம் சாட்டர்ஜி அப்படிங்கிறவருக்கும் அவரோட தர்ம பத்தினிக்கும் கதாதரன் ஒரு குழந்த பிறந்தது அப்படின்னு ஆரம்பித்து குருதேவரோட சரித்திரத்தை சொன்னார் ஒரு இடத்துல கூட இவர் பேரே வரல சரித்திரம் முடிக்க போறார் அப்பேர்ப்பட்ட மகானுக்கு எத்தனையோ சிஷ்யாள் பக்தால் உண்டு அவள் பிரயோஜனம் இல்லாத ஒரு சிஷ்யன் நான் சொல்லி முடிச்சேன் இதுதான் என் கதையினார் சொன்னார் ஐ லேர்ன்ட் எவ்ரி ஃப்ரம் அன் அன் மேன் அப்படின்னாரு எழுத படிக்க தெரியாத தன் பேரை கூட இங்கிலீஷில் எழுத தெரியாத ஒத்துகிட்டேருந்து நான் இத்தனையும் தெரிஞ்சுட்டேன் குருநாதன் மேதையா இருக்கணும்னு அவசியம் இல்லை தபஸ்வியா ஞானியாக இருந்துட்டா நினச்ச மாத்திர தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணு ஏற்கெல்லாம் இனிதுன்னு எனக்கு மேலே என் சிஷ்யம் போனோம்னு சங்கல்பம் பண்ணிடுவார் முடிஞ்சு வச்சு அதுதான் குருவோட கருணை குருநாதன் கொடுத்துட்டே இருப்பார் நம்மளால வாங்கி மாளாது நம்மளால திருப்பி ஒன்னும் கொடுக்கவே முடியாது ஒரு சாஷ்டாங்க நமஸ்காரம் கண்டுல தாரதாரியா ஜலம் பகவானே நான் என்ன கைமாறு பண்ண போறேன் அப்படிங்கறத தவிர ஒண்ணும் பண்ண முடியாது கைமாறுன்னு ஏதாவது பண்ண முடியுமானால் ஒருத்தன் ஒரு சிஷ்யன் போய் குருவை கேட்டானா உங்களுக்கு நான் என்ன கைமாறு பண்றதுனானா சுவாமியுமே ஆறுமுக பத்திரட்ட அதே தான் சொல்றாரு ஞான என்ப நான் சொன்னதெல்லாம் மனசுல வாங்கிட்டு அப்படி நீ இருக்க முடியுமானால் அதுக்கு மேலே எனக்கு கைமாறு வேண்டாம் பண்ணிட்டார் அது ஒண்ணுதான் குருநாதான் நம்ம எதிர்பார்க்கிறான் குருநாத் சுவாமி சொல்றாராம் குருநாதன் பேரை கேட்டாலே கொல்லனோட ஒலேக்களத்தில் இருக்கிற உலோகம் போல மனசுக்கு உருகணுங்கிறாராம் சுவாமி திரும்னும் அப்படியே அப்படித்தான் இருந்திருக்கி தொடச்சு சுத்தம் பண்ணுவோம் வஸ்திரங்கள்லாம் தோய்ப்போம் கமண்டலத்தை சுத்தமா வச்சுப்போம் சுவாமி என்ன கூட்டாலும் போய் போய் கைங்கம் பண்ணுவோம் நினைச்ச உடனே கைங்கரியம் பண்ணுவோம் அப்படி இருந்து இருந்து இருபத்தேழு வருஷ காலம் பிரஜான பிரம்மச்சாரிங்கிற பேர்ல குரு கைங்கரியம் பண்ணியிருக்கார் சுவாமி ஞானானந்த சாஸ்திர பண்டரீபுரகாமி ஸ்ரீ விட்டல பிரேக் சந்திரபாகா நிதிநாயி ஜபத்தியான பராயணா ஸ்வப்ன லப்த குரு தர்சனாத்திலே தர்சனம் கொடுத்தரத்னகிரிச்சாத்திர குருசேவாபராயணஹா இந்த மகான் கிட்ட இரவும் பகலும் குருத்தியான குருசேவையே பண்ணிட்டு இருந்தார் அப்புறம் பிரஜான பிரம்மச்சாரிச்ச பூ பிரதண தத்பர பாடமும் அந்த காலத்துல பாடசால கத்துக் கொடுத்துட்டு போயிட்டு வர சொல்வா உலக அனுபவ ஜர்மச்சாரியா இருக்கிறதே குரு எல்லா கஷேத்திரும் போயிட்டு வர சொன்னாராம் தற்பா நடந்து நடந்து நடந்து நடந்து எல்லா கேத்திரங்களும் போய் அந்த அனுபவம் ஏற்படுறது சுவாமி யோகி ராம்சுவரத் குமார் சொல்ற this beggar died at the feet of swami ramdas when he met abingrar when he met his master than gurunaadana enniki naan paartheno inda piccha kaaran andrikke marendu dead ingrar illengrar adukapram yaar irkaana avarkulla avar guruve dhaan irkar thanne illamal oru than panninutana avanukkulla guru rombi pedrar anala avarude குருநாதர் என்னைக்கு ஒரு தரிசனம் பண்ணினாரோ அந்த அதுக்கப்புறம் ஐ சீஸ் டு எக்ஸிஸ்ட் அப்புறம் நான் இல்லவே இல்லை பப்பா ராமதாஸ் சுவாமியுடைய சிஷ்யர் தான் இவர் பப்பா ராமதாஸ் சுவாமிக்கு இன்னொரு சிஷியர் உண்டு சச்சிதானந்த சுவாமி அவரும் இப்ப சித்தி ஆயிட்டார் அவருடைய எண்பதாவது பிறந்த நாள் போது ஒரு மலர் வெளியுடனும்னு எல்லாரும் விரும்பினா எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க ஒரு சவனீர் ரிலீஸ் பண்ண போறோம்னா என்ன விஷயம்னார் உங்களோட எயிட்டியா இருக்கும் போது ஒரே விஷயம் தான் குருவை பார்த்திங்கிறார் இவர் குருவை என்னைக்கு பார்த்தனோ அன்னைக்கு நானே இல்லைங்கிறார் என்ன அழக அதுதான் பூர்ண சரணாகதி ஜோட ஒரு அபங்கம் இருக்கு குருநாகி நாஷிவந்தி நாசீவந்த குருநாகி நாஷிவந்த குருநாகி நாசிவந்த குரு சத்யத்தோ அனந்த சத்யோ அனந்த குரு சத்யத்தோ அனந்த சத்யோ அனந்த குருவன்பு சணூபு சுண சுவரூப அவத்தார்பவத்தார அவத்தார்பவத்தார ீப அவானவானீப அவத்தீப அவாரீபுருநா நிவந்தீவரு சத் அனந்த சத்த அபேத அகண்ட அண்ட அபே அகண்டிஷ பூர்ணோந்த பூணத்தோவிஷோ பூர்ணோந்த சுகாமணேக்கூப்பூபு காமனை மணி ரூப ஷய அரூபூ சிஷே அரு நாகி நான் சிவந்தாகி நிவந்த குரு நாகி நான் சிவன் சிவந்த சத்தியதந்த குருந்தீவந்த அழிவுடைய அர்த்தம் நம்ம சரீரம் எல்லாம் நாசிவந்த சரீரம் அழிவுடையது குரு அழிகிற மனுஷ உடம்பு இல்லைங்கிறார் குரு நாகி நாசிவந்த மனுஷா நம்ம பிறக்கிறோம் வாழ தெரியாம வாழறோம் ஒரு நாள் பொக்குன்னு போயிடும் மகான்கள் என்ன பண்றா அவதாரம் பண்றா அனுகிரகம் பண்றா பண்ணிண்டே இருக்கா இத வித்தியாசம் தோற்றம்ங்கிறது உண்டு மறைவுங்கிறது இல்லவே இல்லை என்னைக்கும் இருக்கா குரு சத்தியத்தும் அனந்த அவதாரம் பண்ணார் சொல்லாம் ஆச்சாரியால் எப்ப அவதாரம் பண்ணார் சொல்லிடலாம் எப்ப சித்தியானார் அப்படி ஒன்று உடம்பு தான் மறைஞ்சிருக்கு உடம்பும் அக்ஞானங்களுக்கு தான் மறைஞ்சிருக்கு பக்விகளுக்கு தர்சனமும் கிடைக்கிறது குரு நாந்த அழிவில்லாதவர் குரு சத்தியம் அனந்த குரு சகுண ஸ்வரூப நிர்குணமான பிரம்மம் வேதத்தில் சொல்றேன் பார்க்க முடியாததுன்னு கிவாஜா ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் சொல்றார் வேதம் காணாதன உரைக்கும் விமலன் நிர்குண ரூபம் பார்க்க முடியாதுன்னு சொல்றதே வேதம் வேதம் காணாதன உரைக்கும் விமலன் நம் கண் காண நம்மெல்லாம் பார்க்கும்படியாக அருள் போதம் வழங்க நமக்கு அனுகிரகம் பண்ணி உபதேசம் கொடுக்கிறதுக்கு மனித உருஷ ரூபத்திலேயே நராக திருவேனியோட வந்தார் ஞாலமிசை பாதம் வைத்து பூமியில தன்னோட திருவடிகளை பதிச்சுண்டு தொண்டர் எல்லாம் பணிந்து பேரின்பம் காண நாதனாகி நின்றான் பாடியிருக்கார் வேணாத உ நம் கண் பார்க்கும்படிய இல்லாத பூர்ண பிரம்மம் அது ஒரு வடிவம் எடுத்துட்டு வருது இப்ப இப்படி பார்க்கிறோம் பகவான கண்ணத்துல போட்டுக்கிறோம் அடிக்கடி சொல்லுவேன் அத திடீர்னு குருவாய் இருப்பனோ சீனிவாச பெருமளோ ஜோதி ரூபமா வந்தா பரமேஸ்வரன் அருணாச்சல ஜோதியா வந்தால் ஓடி போயிடுவோம் நுக்க முடியாது நம்மளால தாங்க முடியுமா திருப்பதி பெருமாள் சன்னிதானத்திலே உள்ளுக்குள்ள போட்டு கதவை சாத்துட்டு அலறிண்டு வெளில வந்துடுவோம் நுக்க கிட்ட போக முடியாது அர்ச்சாவதார மூர்த்தி தாங்க மாட்டோம் தேஜோமயமா வந்தா நடுஞ்சு போயிடுவோம் அதனால நமக்கு பயம் வரப்படாது நமக்கு அபயம் கொடுக்கணும்னுட்டு ஏற்கனவே மிரண்டு போயிருக்கோம் நம்ம அதுக்காக பகவான் கருணை பண்ணி ஒரு உருவம் எடுத்துகிட்டு வந்தார் அதுதான் சத்குரு நம்மளை மாதிரியே இருக்கும் ஆனால் நம்மளை மாதிரி இல்லை ராமகிருஷ்ணம் சார் சொல்கிறார் ஒரு கயிறை நெருப்பாலும் கொளுத்துக்கிட்டே வச்சுக்கோ நான் எரிஞ்சு போனதுக்கப்புறம் அந்த கயிறு வடிவத்திலையே அந்த சாம்பல் இருக்கும் பார்க்க கயிறாட்டாக இருக்கும் எடுத்து கட்ட முடியாதுங்கிறார் அதுதான் ஞானியோட நிலையா வருத்த வித மாதிரி முளைக்காதுங்கிறார் அவர் அது மாதிரி ஒரு ஞானி பார்க்கறதுக்கு மனுஷ வடிவத்தில் இருப்பார் பழகினா தெரியும் அவர் மனுஷால காப்பாத்த வந்தவர் இல்ல தெரிஞ்சு விடும் குரு சகுண அவர் நடுவழி காட்டுறதுக்கு அஜ்ஞான இருளை ஒழிக்கிறதுக்குன்னே வந்த ஸ்வரூபம் அவதார ஜான தீப அப்புறம் என்னன்னா என் குருநாதர் இவர் இது எங்க மட்டம் இவர் எங்க சுவாமிகள் எங்க சம்பிரதாயம் அந்த மட்டத்துக்கு நான் போக மாட்டேன் அந்த சுவாமியில நமஸ்காரம் பண்ண மாட்டேன் அந்த நாமாவ வாயால சொல்ல மாட்டேன் இது அஜ்ஞானம் குருங்கிறவர் ஒரு சின்ன வடிவத்துக்குள்ள அடக்கிறவர் இல்லை நான் காசிக்கு போய் கங்கா தீர்த்தம் எடுத்துட்டு வந்து ஆத்துல வச்சு பூஜை பண்ணலாம் இது என்னதுன்னு கேட்டா அது கங்கா தீர்த்தம்னு சொல்லலாம் இது மட்டும்தான் கங்கா தீர்த்தம்னு நான் சொல்ல முடியுமோ நான் எடுத்துட்டு வந்த மாதிரி எத்தனையோ பேர் எடுத்துட்டு வரலாம் எத்தனை பேரும் எடுத்துட்டு வந்த அப்புறம் போயிட்டே இருக்கும் இல்லையா அது மாதிரி அத்தனை மகான்களா இருக்கிற வஸ்து எதுவோ அதுவே என் குருநாதனா வந்திருக்குங்கிறது தான் தெளிவு அது வேணும் குழப்பிக்கவே நமக்கு ஒஸ்தி தான் நம்ம குருவை தவிர வேற ஒண்ணு இல்லவே இல்லையே ரெண்டாவது ஒண்ணு இல்லையே அது ஒண்ணுதானே பிரம்மமா இருக்கு அப்படின்னு குழப்பம் எங்கேந்து வரும் நம்ம சுவாமியே சொல்றார் ஒரு மார்க்கம் ஒரு குரு என்று நிலைப்பட வேண்டும் அப்பப்போ இந்த சீசனுக்கு மாத்திக்கிறா போல அதே நேரத்துல ஆங்காங்கு உள்ள ஞானிகளை கண்டு தரிசனம் செய்து அவர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ன இந்த வாக்கியம் அதுவும் முரண்படுறது ஏன்னா எங்கு நான் எந்த குருவை பார்க்கிறேனோ அகண்ட மண்டித ஜானந்த ரூபம் தம் சிங்கேரி ஆச்சாரிய அபினவ் சுவாமிகள் மேல எழுதின பாட்டு அது பரிதாஸ்கிரி சுவாமிகள் எழுதின பாட்டு சாரதா பீட்டன் பாட்டுல அகண்ட மண்டித ஜானந்த ரூபம் தம் என் குருநாதனா தான் நான் பார்க்கிறேன் வேற கிடையாது ரூபம் அத்தனையும் அவர் தான் குரு அகண்ட அபேத குருநாதர் அகண்ட ஸ்வரூபமானவர் ஒரு ஒரு லிமிட்டுக்குள்ள அடக்க முடியாது எந்த பேதமும் இல்லாதவர் சிஷ்யனுக்கு அப்படின்னா சிஷ்ய கோவிந்த அவன் பகவான அடையணும்ங்கிறதுல அந்த பகவானே அந்த குருவே தான் அந்த பாவனை வந்துடுத்து அப்படின்னா துக்காமனே இயக்க ரூப அந்த குருவை நினைச்சு நினைச்சு நினைச்சு நினைச்சு சிஷியன் என்ன ஆயிடுறான் அதுவாவே குரு சிஷனே அரூப குருநாத சித்தி ஆட்டார் அவரை பார்க்க முடியலையே நினைக்க வேண்டாம் உத்தம சிஷனை அப்பாக்கும் பிள்ளைக்கும் போல குருவுக்கும் சிஷனுக்கும் எந்த பேதமும் அப்படி அகண்ட ரூபமா ஏக்க ரூபமா அந்த குரு தியானமே எப்பவும் உண்டு மகாபிரிவா சொல்றார் அப்பா அப்படிங்குறவர் ஒரு பிள்ளைக்கு எப்படியோ அப்படி ஒரு குருங்கிறவர் சிஷனுக்கு நம்ம குருநாதரோட குருநாதர் பெயர்பட்ட சுவாமி ஞானானந்த நவர்த்தன் மாலைன்னு ஒண்ணு உண்டு பெண்ணை நதியின் வடகரையில் கண்ணை கவரும் சோலை தன்னை அடைந்தோர் ஒய்ந்திடவே தனித்தே அமர்ந்தார் ஞானிவர் அன்பே உருவாய் கொண்டவரான் ஆளின் கீழே அமர்ந்தவரான் அபயம் என்றே வந்தோர்க்கு அல்லல் தீர்க்கவே வந்தவரா பெரிய பெரிய பாட்டு ஒன்போது பேரா அப்புறம் ஒரு பரஸ்ருதி இது அந்த காலத்தில் வெளியில் வந்த ஏதோ ஒரு பாட்டு அந்த பாட்டோட டியூனில் குருநாதருடைய ஒரு பரம பக்தர் அவருடைய செல்ல குழந்தைன்னு சொல்லலாம் இங்கே இருக்கார் அவருடைய குழந்தையாக விளையாடிண்டே அந்த பாட்டை பாடிண்டு அவர் அந்த இவர் கேட்ட பாட்டெல்லாம் நீலக்கடலின்னு ஓரத்தில்னு இருக்கும் இவர் பெண்ணே நதியின்னு ஓரத்தில்னு பாடிண்டே அந்த காலத்தில் குழந்தைகள்லாம் அந்த சைக்கிள் டயரை குச்சியால் தட்டின்றே விளையாடுவாதினா அப்படி விளையாடிட்டு இருந்திருக்கார் எங்கே தப்போ அப்போ அங்க இருந்த கோபாலையாங்கிற அந்த பக்தர் அதை கேட்டுட்டு இங்கே வா என்ன பாடுற அப்படின்னு அந்த பாட்டை கேட்டுட்டு இந்த ரெண்டு வரிகள் அவருக்குள்ள அப்படியே ஓடி ஓடி அவர் மாத்திரு தெலுங்கு ஆனால் தமிழ் அப்படி பாட்டு எழுதியிருக்கார் குருநாதர் கருப்பையார அவர் போய் மாடியில் போய் உக்காந்துண்டு இந்த பெண்ணே நதியின் வடக்கரையில் கண்ணை கவரும் சோலையை தனியில் தன்னை அடைந்தோ தனித்தே அமர்ந்தார் ஞானனிவர் அப்படின்னு அந்த பாட்டு ரொம்ப அழகாக இருக்கும் இது பூர்த்தி பண்ணிட்டு வந்து புகுந்து தெரியும் இல்ல இருக்கார் தேரே எல்லா பகவான் சொரூபமா இருக்கார் இருக்கார் என்ன தெரியும் அவரே எழுதினார் அங்கும் இங்கும் ஒரு நிலையாய் எங்கும் நிறைந்தே இருப்பவரான் ஓடி ஓடியே அலைந்திடுவார் உள்ளம்சைவற்றிடுவார் அவரே சுவாமி அங்க ஓடுறார் கட்டட வேலையை வேடிக்கை பார்க்கிறார் சாப்பாடு இதெல்லாம் வெளியில உள்ளம் அசைவற்று இருந்துடுவார் அதுதான் ஒரு ஞானியோட நிலை அது எழுதினார் அவரோட்டு காமிச்ச உடனே அந்த போதியின் அடியில் புத்தரிவர் ஆதிசங்கர குருநாதன் இவர்ங்கிற அந்த பரி வந்தது இந்த போதியின் அடியில் புத்தரிவர் சொன்ன உடனே சுவாமி கண்ணில் அப்படியே ஜலம் வந்துடுத்தான் ஆஹ் இந்த அவதாரமும் வந்துடுத்தா அப்படின்னாராம் ஏன்னா ஜெயதேவர சொல்லும் போது சதய ஹிருதய தரிசித்த பசுகாத்தம் கேசவாதிருத்த புத்த ஷரீராங்கிற அத்தனை ஜீவன்கள் மேல கொண்ட பரம கருணையினாலும் எடுத்த வடிவம் அது அதுக்கப்புறம் பலஸ்ருதி இல்லை இப்போ சுவாமி சொல்றார் அப்பனை மறந்துட்டோமே அப்படின்னார் எந்த அப்பன்னு யாருக்கு புரியறது ஐயப்பனா குருவாயூர் அப்பனான்னா சுவாமி கையெழுத்து போடுறது பார்த்தேன்னா எஸ் ஞானானந்தகிரின்னு போடுவார் எஸ் வார் சிவரத்னகிரி சுவாமிகள் அவர் தான் அப்பன் அப்பனை மறந்துட்டோமேனார் ஓ குருவை தான் சொல்றாருன்னு புரிஞ்சுட்டார் உடனே சுவாமி கிருப்பையினால அந்த இதுவும் உண்டாச்சு சித்தம் ஒன்றில் நிறுத்திவிட்டு சிந்தனை அடக்கி ஒரு மனதாய் சீருடன் இதனை பாடிடுவார் சிவரத்தினமாய் வாழ்ந்திடுவார் சிவரத்தினமாய் வாழ்ந்திடுவார் ஸ்ரீ குருநாதாநா சத்குருநாதா குருநாதா இப்பேற்பட்ட பலஸ்ருதி மனச ஒருநிலைப்படுத்தி குருத்தியானம் பண்ணினவா என்ன ஆவான்னா அது சிவரத்னமாவே ஆயிடுவா லா நவர்த்தனால சுவாமிக்கு ரொம்ப பிடிக்கும் அது அகஸ்திய பகவான் அனுகிரகம் பண்ணினதுனா என்ன வருது கடைசியில பார்த்தேன் லலிதா நவர்த்தன மாலை இசைவாய் லலிதா நவரத்தினமாடுவார் அவர் அத்த சக்தி எல்லாம் அடைவார் சிவரத்தின் நம்மா திகழ்வார் அவரே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜயஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய இது ஞானானந்தனால அது அகஸ்தியர் எழுதினது இது அகஸ்தியரோட சுரூபமான நம்ம குருநாதரோட பக்தர் எழுதினது ரெண்டுத்திலையும் முத்ரா சிவரத்னம் முத்ர அப்படி தன்னுடைய குருநாதன் எந்த ஸ்தி இருக்காரோ அந்த பரபிரம்ம ஸ்திதிக்கு நம்மளை கூட்டின் அந்த ரூபமாவே இருக்கிற குருநாதன் அப்படி கைங்கரியம் பண்ணினோம் நாங்க இருபத்தி காலம் பிரஜான பிரம்மச்சாரிங்கிற நாமத்திலேங்கிற சுவாமி இப்போ குருநாத் ஆள் ஒரு சமயம் கூப்பிட்டு அனுப்பிச்சா நிறைய சுஷ்யாள் உண்டு அவளுக்கு சுவாமிட்டே சுவாமி தாய்மொழி கன்னடம் தானே நார ஆமாறேன் இப்போ எப்படி பேசியிருப்பாள் மொத முதல்ல பார்த்தா அவர் பாஷை வேற இல்லையோ அவர் ஸ்ரீநகர் காஷ்மீரவாசி வாஸ்தவமான பதில் என்னன்னா சுவாமி சொன்ன ரொம்ப அழகான பதில் அது அவர் சொல்ல முடியும் அந்த காலத்தில் பொது மொழிங்கிறது சம்ஸ்கிருதமாக எங்க பேசவும் வேண்டுமோ மௌன வியாக்கியானம் தட்சிணாமூர்த்தி ரூபத்தில் அவர் இருக்கார் சனகாதிகள் மாதிரி இருக்கார் அங்க பேச்சுக்கு என்ன வேலை உத்தம குரு பீட்டத்தில் உள்ளாசமாயமர்ந்து ஊமை போல் நடிப்பா நடி என் கிளியே சத்குருநாத்தி சத்குருநாத்த நடி அந்த ஞான நிலையில நாங்கள் ஊமை மாதிரி பேசிண்டோம்னு சொல்றாரா சாமி குருநாதற்ற இருந்து அத்தனையும் தெரிஞ்சுண்டு அட்டாங்க யோகி ஞானேஸ்வரம் மாவுலியும் ககினிநாத் மகராஜ் வந்து நிவூர்த்திநாதருக்கு உபதேசம் பண்ணி அவர் மூலமாக இவர் தெரிஞ்சுட்டு சாக்ஷாத் கைலாச பற்றிட்டு வந்து அந்த குரு பரம்பரையில் திரையம்பகேஸ்வரத்தில் அஷ்டாங்க யோகம் பண்ணினா குழந்தைகள்னு சரித்திரத்தில் இருக்கு அப்படி சுவாமியும் அஷ்டாங்க யோக முறை எட்டும் கற்று யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் அஷ்டம் யம நியமங்கள் என்ன பண்ணப்படாது ஒரு ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிறவன் படிப்பு ஒரு குழந்தை படிக்கணும்னா ரொம்ப நேரம் அப்படி இப்படி விளையாடாத டிவி பாக்காது படிப்புல கவனமா இருக்கு இப்படிதான் போனோம் அப்படிதான் போனது சட்ட திட்டங்கள் உண்டு ஆன்மீக சட்ட உண்டு ஆன்மீகத்துல முன்னேறி மேல்நிலைய அடையணும் மருந்து போடுறது மாதிரி ஏதோ வயத்தை அடைக்கணும் உடம்புல தெம்பு இருக்கணும்னு ஆகாரமா மானத்தை மறைக்கிறதுக்கு ஒரு வஸ்திரம் அதுக்கு மேல உலக ஆடம்பரங்களை உபேட்சை செய்யுங்கிற சாமி உயிர் வர்க்கத்திடம் ஆழ்ந்த அன்பு பாராட்டு மனம் ஆண்டவனிடத்தில் பதிந்து அமைதி உரும் அப்படின்னு அவரை சொல்லித்தரா நமக்கு வழி அப்படி இருக்கக்கூடியவா தான் இந்த ஆன்மீகத்தில் மேல் நினைக்கி போக முடியும் அப்படிலாம் நம்பலாம் சாமி நம்பலா பத்தி சொல்றார் சில பேர் இருக்கா அவளுக்கு உலகத்தில் இருக்கிற வஸ்துக்கள்லாம் வேணும் இது வேணுங்கிறதுக்காக பகவான் வேணும் இன்னும் சில பேர் இருக்கா அவளுக்கு உலகத்தில் இருக்கிற வஸ்துக்கள்லாம் வேணும் பகவான் வேண்டாம் சில பேர் உலகத்து இருக்கிற வஸ்துக்களோட பகவானும் வேணும் முதல்ல சொன்னது என்ன உலகத்தில் இருக்கிற வஸ்துக்களுக்காக பகவான் வேணும் இரண்டாவது உலகத்தில் இருக்கிற வஸ்துக்கள் வேணும் பகவான் வேணாம் மூணாவது வஸ்துக்களோட சேர்த்து பகவான் வேணும் நாலாவது என்ன பகவான் மட்டும் வேணும் உலகம் வேணாம் அஞ்சாவது என்ன ஈஸ்வரோடு ஆகினும் ஆசை வருங்க இனி இது வேணுங்கிற எண்ணமே இல்லாது போகக்கூடிய நிலையம் பகவான் வேணுங்கிற எண்ணம் எப்ப வரும் பகவான் டேந்து பிரிஞ்சிருந்தா வரும் தானே அதுவானவனுக்கு வேணுங்கிற எண்ணம் இங்கேருந்து வரும் அப்படி சொல்ற சுவாமி அப்படி குரு கைங்கரியம் பண்ணி குரு கிருப்பையினால அப்படி புடம்போட்ட தங்கமா இருக்கக்கூடிய இந்த சிஷிய ரத்தனத்தை எல்லா சிஷ்யாலையும் கூப்பிட்டுற குரு கூப்பிட்டார் கூப்பிட்டு வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எண்பது வயசு பூர்த்தியாகி எண்பத்தொன்னு ஆரம்பிக்கிறது இந்த சரித்தில் உள்ள இந்த விஷயத்திலேருந்து என்ன தெரிகிறது ஏகநாதருக்கு ஜனார்தன சுவாமி அனுகிரகம் பண்ணினது போல தர்சனம் பண்ணினதும் சித்ரா பௌர்ணமி ஜெயந்தியும் சித்ரா பௌர்ணமி ஆராதனையும் சித்ரா பௌர்ணமி இந்த சித்ரா பௌர்ணமி அத்தனை முக்கியத்துவம் சேர்ந்திருக்கு போல இருக்கு எண்பது வயசு பூர்த்தியாக எண்பத்தி ஒண்ணு ஆறு இந்த சித்ரா பௌர்ணமிக்கு அன்னைக்கு இந்த ஷரீரங்கிற சட்டையை விட்டுட்டு அக்கண்டாக்கார சிவத்தோட சேர்ந்துடுவோம் அப்படின்னு குரு சொல்லிட்டேன் சிஷாளுக்கெல்லாம் ரொம்ப தாபம் யாருக்கு போய் இனிமேல் சேவை பண்ணுவோம் குருநாதான் போய் ஆறக்கப்படுவோம் பகவான் எங்கும் நிறைஞ்சிருக்கார் அவர்தான் நம்ம குருவா வந்திருக்கார் அதை நமக்கு தத்துவத்துக்கு தெரியும் ஆனாலும் அந்த அன்போடு கூப்பிடுற அந்த கனிவான அந்த திருமுகத்தை நம்ம எப்போ பார்க்க போறோம் அவருக்கு பண்ற கைங்கரியும் விட்டு போயிடுமே அப்படிங்கிற எண்ணம் சிஷ்யாளுக்கு வேதனை உண்டாருது ஒரு அத்வைதி எல்லா விதத்திலும் அத்வைத்தியாக இருக்கலாம் உலகத்துல பிரம்மம் எங்கும் பரவி இருக்கிற பரம்பருங்கிறது என்னிடத்துல இருக்கு நான் அதுவாக இருக்கிறேன் அதை தவிர எதுவும் இல்லைங்கிற நிலைமை ஏற்பட்டு அனுபவத்துல அத்வைத்தின் சிவோகம்னு சொல்றதுண்டு பிரம்மை குரோஹம்னு ஒரு வார்த்தை கிடையவே கிடையாது இப்பேற்பட்ட அத்வைதி ஆனாலும் உலகத்துல அவனை வேற எதுவும் இல்லைன்னு ஆனாலும் இந்த நிலை கடைச்சதுக்கு காரணம் குருங்கிற எண்ணம் இருக்கணுமா பஜனையில பிரசித்தமான பாட்டு உண்டு கிள சத்குரு கிருப்பா பிரம்மை கில நானே பிரம்ம ஆயிட்டேன் என்ன தவறு எதுவுமே இல்லை குரு கிருப்பையினால அதை சொல்லியே ஆகணும் பிரம்மைவாகம் கிள குரு கிருப்பையா சின்மய போதா ஆனந்தகணம் தத் பிரம்மைவாகம் அதனால குருநாதனோட சேவை விட்டு போறதேங்கிற அந்த தாபம் எப்பவும் இருக்கும் இருக்கணும் இந்த பிரஜான பிரம்மச்சாரிய கூப்பிட்டு எல்லா சிஷ்யாலும் தாபப்படுறா இந்த சிஷ்யனை கூப்பிட்டு சந்நியாசாசிரமஸ்வீகரணம் பண்ணிக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணி சிகை உபவீதம் எல்லாம் எடுத்துடுவார் அதாவது எந்த குறிப்பிட்ட வர்ணத்தையும் சேர்ந்தவர் இல்ல நாலு ஆசிரமங்களையும் தாண்டின நிலைமை துரிய நிலைமை இந்த திக்கு நாலு திக்குகளமே வஸ்திரமா இருக்கக்கூடிய நிலைமை திகம்பரன்கிற நிலைமை அப்படிங்கிற அரங்கான் கயிறு உபவீதம் சிகை எல்லாம் எடுத்துட்டு அன்றைக்கு பிறந்த குழந்தை மாதிரி ஜலத்திலிருந்து சிஷ்யன் வெளியில வர குருநாதரானவர் காஷாய வஸ்திரத்தை போத்தி புதுசாக நாமகரணம் பண்ணி அனுகிரகம் பண்ணி ஒரு புது ஜென்மம் கொடுத்து அனுகிரகம் பண்ணுறார் அப்படி சன்னியாசாசிரமம் கொடுத்தார் கொடுத்துட்டு எந்த பண்டறிபுரத்தில் இந்த குழந்தை கிடைச்சதோ அந்த பண்டரிபுரத்தோட கோபுரத்தான ஞானானந்த விமானம்னு பேர் இல்லையா அந்த ஞானானந்த கிரிங்கிற நாமம் கொடுத்தார் தோட்டகாச்சாரியாளருடைய பரம்பரைங்கிறதுனால கிரிங்குறத கூட சேர்ந்துடும் அப்படி இவர சிவரத்ன கிரி இவருடைய சிஷ்யரான அவர் ஞானானந்த கிரி தீக்ஷா நாமம் கொடுத்து அத்தரவண வேதம் வாளுக்கு மடத்துல பூர்ணாதேவி அம்பாள் ஆராத்திய தெய்வம் நாராயணன் அலகநந்தா தீர்த்தம் நதி அப்படி எல்லாம் அவளுக்கு அந்த சம்பிரதாயத்தை எடுத்து வச்சு அவரை பீட்டாதிபதியாக்கி எல்லா விதத்திலையும் வேதம் சாஸ்திரம் அத்தனையும் உணர்ந்தவராக யோகீஸ்வரராக தியான சித்தராக மகா ஞானியாக உத்தம சிஷ்யனாக இருக்கக்கூடிய அந்த மகானை அந்த பீட்டத்திலேயே குருவாக உட்காந்து வச்சுட்டார் இத அனௌன்ஸ் பண்ணிட்டு மேற்கொண்டு சொல்றேன் இருபத்தஞ்சுல இருந்து இருபத்தி ஜூலை மாசம் நம்ம பஜன நங்கநல்லூர் கணேஷ் மண்டலியில அத்தனை பேரும் கலந்துக்கோங்கோ பத்திரிகை வாங்கிக்கோங்க தெரிஞ்சவாடெல்லாம் வரச்சலுங்கோ எல்லாரும் கட்டாயம் அஞ்சு நாளும் குருநாதர் திருவடி பூஜையோட நாம சங்கீர்த்தனம் அத்தமாக நடக்கும் எல்லாரும் அவசியம் வாங்கும் கல்யாணத்துலலாம் இஷ்டமித்திர பந்துக்களுடன் முன்னதாகவே வந்துருதுன்னு போடுவா நிஜமா அப்படி போயிட்டு பாருங்க மூஞ்சி திருப்பின்டுவா அப்படிலாம் போக முடியாது நம்ம தைரியமாக கூப்பிடுவோம் எல்லாரும் வாங்குவோம் சுவாமி இருக்கார் பார்த்துக்காரு அதனால அத்தனை பேரும் இந்த உற்சவத்தை நல்லபடியாக நடத்தி வைக்கணும் சத்குருநாதருடைய தரிசனம் கிளிம்சஸ் ஆஃப் சத்குரு ஞானானந்தான் ஞானானந்த சேவா சமாஜத்தில் போட்ட இந்த டிவிடி சுவாமிகள் சரீரத்தோட நடமாடின காலத்திலேயே குருஜி ஹரிதாஸ்கிரி சுவாமிகளோட முயற்சினாலும் முகில் மாமாங்கிற ஒரு மகான் அவர் மகான் தான் இன்னைக்கு இருக்கார் அவர் தொண்ணூறு வயசு அவரால் எடுக்கப்பட்டது இது மூவியா இன்னைக்கு அப்புறம் வீடியோவா வந்து இப்போ டிவிடியா வந்திருக்கு ஒரு மணி நேரம் கண்குளிர நீங்க ஞானானந்த சுவாமி தரிசனம் பண்ணலாம் யார் யார்ட்டெல்லாம் இல்லையோ அங்க கிடைக்கும் அத்தனை பேரும் இதை வாங்கிக்கலாம் இதெல்லாம் கைங்கரியமாக அப்படியே வாழ்க்கையந்து வாங்கி உங்களுக்கு கொடுக்கறோம் நீங்க தரிசனம் ஞானாந்த தரிசனம் பண்ணணும் பண்ணினார் அப்படிங்கறத பார்த்தோம் பைட்டன் ஏகநாதரை பத்தி எல்லாம் பண்டரி யாத்திரை போறோம் பிப்ரவரி ஒன்றுல இருந்து பத்து வரையில் என்ன பண்ண போறோம்ங்கிற விவரங்கள் இந்த நோட்டீஸ் வாங்கிக்கலாம் ஒண்ணுங்கிறவா யாத்திரையில அவசியம் கலந்துக்கலாம் ஒரு உத்தம சிஷ்யனோட நிலைமை என்னவா குருவையே தியானம் பண்ணிட்டு குருவே உபாசனா தெய்வமாக வச்சுன்னு குரு கைங்கரியமே பண்ணிட்டு இருக்கான் இல்லையா அந்த குரு சுவாமி அழகாக சொல்லுவாராம் குரு உங்களுக்கு என்ன கொடுத்தாருன்னு யாரோ கேட்டாலாம் சுவாமி சொன்னாராம் சுவாமி குருவுக்கு தன்னையே கொடுத்தது குரு சுவாமிக்கு தன்னையே கொடுத்தாரு என்ன அழகு ஒரு சிஷியன் தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தும் குருநாதான்னு கொடுத்துட்றான் குருநாதன் அந்த ஞான சம்பத்தை அப்படியே சிஷ்யனை கொடுத்துட்றாரு ஒரு பெரிய பண்டில் எடுத்து போவார் அந்த படகோட்ட சொன்னாரம் அப்பா நான் அண்ணன் இருக்கிற மகானை பார்க்க போனோம் அவர் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு பழங்கள்லாம் வச்சுருக்கேன் புஷ்பம் வச்சுருக்கேன் நித்திய பாராயண புத்தகம் எல்லாம் ராமாயண பாகவத சாமி நான் மனுஷாலதான் ஏத்திப்பேன் மூட்டை எல்லாம் ஏத்திக்க மாட்டேன் என்னப்பா பண்றது மூட்டை எனக்கு வேணுமே இல்லாம நான் அப்படி அவரை பாக்கறது தீர்மானம் பண்ணிக்கோங்க மூட்டை வேணும்னா நீங்க அவரை பார்க்க முடியாது அவரை பாக்கணும்னு நினைச்சா மூட்டையை விட்டுடுங்க அப்படின்னு சொன்னா ஒரு நிமிஷம் யோஜனை பண்ணார் அப்புறம் சுவாமி முக்கியம் நினைச்சுன்னு மூட்டையை விட்டுட்டார் அப்படின்னு சுவாமி சொல்றாரு அபிஷித்தானந்த அது மாதிரி கொண்டு வந்த வினை பயனை ஓட்டாது ஓடி ஓடியே நலகின்றாயின்னு பாட்டு இந்த பண்டல விட்டுட்டாதான் அங்க போக முடியும் போக முடியாது பண்டனும் போனும் காரியமே இல்ல அப்படி சிஷ்யன் பூர்ணமாக தன்னை இழந்து குருநாதன் அர்ப்பண குரு அவன் அப்படியே ரொப்பிவிடுறார் யாருக்கு உந்தியானம் நெருமோ குருநாதா அவன் பாக்யமே பாக்யம் சருநா அவன் பாக்யமே பாக்யம் எப்பவுமே உங்களைய தியானம் பண்ற ஒரு நிலைமை எந்த சிஷன் கிடைக்கிறதோ குருநாதா அவன் பாக்யமே பாக்யம் பாருக்குள்ள போதும் பவமயாது இந்த உலகத்துல பவசாகரம் இந்த உலகம் பாழும் கடல் இருக்கே இதனை மாற்றின் திண்டாடாதபடிக்கு பாசமாம் கரம் உள்ளோன் பயம் அணுகிடாது யமன் வந்து உடம்ப தானே கொண்டு போறான் என்ன கொண்டு போக முடியாது நான் உடம்பு இல்லையே அப்படிமான சேஷன் பாசமாம் கரம் முள்ளோன் பயம் அணுகிடாது யாருக்கு உந்தானோ நெருமோ குருநாதா அவன் பாக்யமே பாக்யம் அவன் இஷ்டப்படியா அவன் சொன்னபடி கேக்கும் கண்ணு தரந்திருக்கும் கேட்காத புலன்கள் ஒடுங்கி இருக்குமா ஒரு ஆமையானது தன்னுடைய தலையும் நாலு கால்களையும் உள்ள இழுத்துக்கிறது போல இந்திரிய நிகிரகம் பண்ண தெரிஞ்சவன் உத்தம சிஷனா அது குரு தியானத்துல தானே நடந்துடும் நீ ஒரு சாதனையும் பண்ண குருநாதனையே நினைச்சுன்னு குரு சேவையே பண்ணின் அது போரும் அஜிள் அவனை விட்டே ஓடும் அன்பும் பிரம்மானந்தத்தில் கூட்டும் அல்லல் எல்லாம் ஓய அருள் பெருநிலை நாடும் யாருக்கு உந்தியானோ நெருமோ குருநாதா அவன் பாக்யமே பாக்யம் அவன் இருக்கிற இடத்துக்கிட்ட கூட கட்டது போகாது அவனிடம் செரவே சேராது குருநாதன் காப்பாற்றுற திரும்பியும் பாராது மண்ணாசை இருக்காது பெண்ணாசை இருக்காது பொன்னாசை இருக்காது சாமி சொல்வாராம் மூனையும் விட்டவாளு கூட புகழாசை உண்டு அதுவும் போனும் பாரா ல்லாம் போய்ட காதலே கர்மங்கள் கஷ்ட நிஷ்டூரம் ஒரு காலுமே வாராது பெயர்பட்ட உத்தம சிக்ஷனை பார்த்துட்டா என்னாகும் அவனை தரிசித்தோர்க்கு அரும் போகும் அவரவர் மனதின் அபிஷ்டமும் உண்டாகும் अष्यन गुवे आवामो गुना भाग्यमे भाग्य अन पात्र सदना பரமபூஜ்ய ஸ்ரீ சிவரத்னகிரி சங்கராச்சாரிய சுவாமிகள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அகண்ட ஜோதியோடு கலந்துட்டார் தன் சரீரத்தை உகுத்துட்டார் சாமி சொல்லுவாராம் பாம்பு சட்டையை உரிச்சுட்டு போனா அழறதாம் வரான் பாம்பு மேல்தோலை அப்படி செடிகளுக்குள்ள தன் உடம்ப அப்படி நெருக்கமாக புகுத்து பரப்பிட்டுடும் அப்படின்னா அந்த மேல்தோலை உரிச்சிடும் அதுக்கு பாம்பு சட்டைன்னு பேர் பாம்பு அதோட அப்படியே ஷேப் மாதிரியே இருக்கும் அதை விட்டு பாம்பு வெளியில போய் புதுத்தோல் முளைச்சிருக்கும் அதுக்கு அது இயற்கையா நடக்கிற ஒரு அதிசயம் அது மாதிரி உடம்பை உகுக்கிறது அவ்வளோதான் ஒரு விஷயமே இல்லை ஞானிக்கு அப்படி உகுத்துட்டு அகண்டாகார சிவமாக அப்படியே கலந்துட்டார் சித்ராபூரணம் இன்னைக்கு குருவுக்கு பண்ண வேண்டிய சம்ஸ்காரங்கள் எல்லாம் பண்ணி இன்னைக்கும் ஸ்ரீநகர்ல அந்த அதிஷ்டானம் இருக்குன்னு சொல்ற அங்க இருந்து கர்மாக்கள் பண்ணிட்டு அந்த சமாதி குழிக்குள்ள திருமலர் சொல்றார் அந்தமில் ஞானி அருளை அடைந்தக்கால் அந்த உடல் குகை செய்து இருந்திடில் சுந்தர மன்னரும் உள்ளோரும் அந்தமில் ஞானி அருள் பெறுவாரேங்கிறார் தப்போ எழுதி வச்சிருப்பாத அந்தமில்லாத முடிவில்லாத ஞானி இருக்காரே அவருடைய திவ்ய சரீரத்தை ஒரு சின்ன பிளத்துக்குள்ள குஹை பண்ணி அதுக்குள்ள அவருடைய சரீரத்தை வச்சு அதுக்கு சமாதி பண்ணிட்டா ராஜாதி ராஜாக்களும் உலகத்திற்கு அத்தனை ஜனங்களும் ஞானிகள் அஜ்ஞானிகள் பண்டிதர்கள் பாமரர்கள் சம்ஸ்காரம் உள்ளவா இல்லாதவா அத்தனை பேரும் வந்து நமஸ்காரம் பண்ணினா யாரு என்ன வர கட்டாலும் கிடைக்கும் சந்த் சொக்காம்பள மகாராஜ் வந்து பரமபக்தர் பிரம்மஜானி ஜீவன் முக்தர் நாம தேவர் பாண்டரங்கனுடைய அனுகிரகம் ஹரிஜன் ஜாத்தியில் பறந்திருந்தாலும் எப்பவும் பாண்டுரங்க பக்தியே மேன் மேம்பட்டு இருந்ததுனாலே பக்திக்கு ஜாதி கிடையாது எவன் பக்தனோ அவன் வந்து பிராமணனை விட வசந்தவன்கிறான் அதுதான் உண்மை எவனுக்கு பூரணமாக பக்தி வந்துட்டோ ஜாதியை தாண்டினவன் பக்தி வர்றவர்கள் தான் இந்த பாகுபாடெல்லாம் அப்படி வந்துட்டதுனாலே பாண்டகனை வாத்துக்கு வந்து துவாதிசி பாரண பண்ணினார் ஏகப்பட்ட லீலைகள் பண்ணி அனுகிரகம் பண்ணினார் அபங்கங்களும் அத்தனை தத்வார்த்தம் அவர் ஒரு ஞானி அவர் மனைவி ஒரு ஞானி குழந்தை ஒரு ஞானி தங்க ஒரு ஞானி தங்க வீட்டுக்காரர் ஞானி அப்படின்னு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்தா கூட ஞான நிலையில பக்தியில இருந்தவா செவரு இடிஞ்சு விழுந்து அதுல அப்படியே மண்ணோடு மண்ணா போய்தான் அவர் சமாதியானார் ஒரு பெரிய செவரு கட்டின்னு இருக்கா இந்த செவரு இடிஞ்சு விழப்போறதுன்னு அவருக்கு தெரியும் பிரம்ம ஜானிக்கு இங்க இந்த வேலையில் ஈடுபட்டு அத்தனை கூலி தொழிலாளர்களும் கூழாகி சொத்துப்போ போறா இவாளுக்கு நல்ல கதி கிடைக்காது துர்கதி தான் கிடைக்க போகுது அது தெரிஞ்சு ஒரு ஞானி விட்டுடு வர்றோம் ஞானி மனசு அடுத்தவாளோட துன்பத்தை கண்டு துடிக்கும் சதாசி சொன்னார் ஞானிங்கிறவன் உலகம் மாயைன்னு தெரிஞ்சுன்னு இருக்கிறவன் அந்த பகவானோட லீலைக்குள்ளேயே ஒருத்தர் கஷ்டப்பட்டா அவனுக்கு பொறுக்காது நமக்கெல்லாம் கண்ணிலேந்து ஜலம் வந்தா ஞானிக்கு கண்ணுலேருந்து ரத்தம் வரும்னு சொன்ன ஒருத்தர் துன்பத்தையும் சகிக்க மாட்டான் ஞானி வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னர் ராவணி சுவாமிகள் நடந்து போற பாதையில ஒரு கால் பட்டு ஒரு மண்ணாங்கட்டி உடஞ்சு போயிடுத்து அப்படி அழுதாராம் என்னால ஒரு மண்ணாங்கட்டி உண்டாக்க முடியுமா ஈஸ்வர சிருஷ்டியில ஒரு பொருளை அழிச்சு விட்டேனே அழுதாராம் அத்தனை மென்மையான மனசு சோகா மேடம் இத்தனை பேர் சாக போறாளா மரணத்தை தடுக்க முடியாது ஆனா துர்கத்தையை தடுக்கலாம் அங்க போய் அவளோட சேர்ந்து அந்த கூலி வேலையில தானும் ஈடுபட்டார் கல்லெல்லாம் தூக்கி வைக்கிறத சப்தம் எழுப்பிட்டு வேலை செய்வா நீ சாதாரணமா அச்சிச்சோ அப்பப்பான்னு எல்லாம் கத்தாதீங்கோ பாரம் தூக்கும் போது எல்லாம் பகவன் நாமா சொல்லுங்கோன்னு அத்தனை பேரையும் ராம்கிருஷ்ண ஹரி பாண்டுரங்க ஹரி நாமாவிட சொல்ல வச்சார் தட தட தட தட தட செர் இடிஞ்சு விழுந்தது அத்தனை பேர் மண்ணோட மண்ணா போயிட்டா அத்தனை பேரையும் வைகுண்டுத்து கூட்டின்னு போயிட்ட இப்படி ஆவிடு தேன்னு எல்லாரும் போய் நாம தேவர்ட்ட அழுதார் நாம தேவர் இந்த கல்லெல்லாம் நகத்தினா சோக்கா மிளமாராஜோட சரீரத்தை எடுக்கணும் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமே தெரியாத கூழா போயிருக்கேனா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையே சாமான்யமாக உள்ள வாழ்க்கை அவள் அவ சொந்தக்காரன் அந்த சரீரத்தை எடுத்து கர்மா பண்ணணும்னு நினைப்பா ஒரு மகானோட சரீரம் அதுக்கு பண்ண வேண்டிய கர்மா நான் கண்டுபிடிக்கிறேன் என் சிஷ்யனோட சரீரத்தை நான் கண்டுபிடிக்கிறேன் என்னார் ஏதாவது ஒரு எலும்பு துண்டாது கிடச்சா தேவையில்லையா கடைச்சிடும் கிடச்சிடும்ன்னார் எப்படி கண்டுபிடிக்க எலும்பு சதையில என்ன வித்தியாசம் இருக்குன்னா சொல்லாதே என் சிஷியனோட எலும்பு எடுத்து காதல வச்சா விட்டல் கேட்கும் நிறைய அதுதான் என் சிஷியனோட எலும்பு மாஜா ஜீவா பாவ குல தர்ம தேவ சோகா சோகா மேலா மகராஜ் மேல குருவான ராமதேவர் அபதுறார் உயிரோட இருக்கிற வரலு பஜனை பண்ணலாம் செத்து போனதுக்கு அப்புறமும் பாழ முடியும்னு சிஷியன் நிரூபிச்சுட்டான் அந்த எலும்பு வரையில் நாம இறங்கியிருக்கா முள்ள இன்னைக்கும் பண்டரியில வச்சிருக்கா சமாதி இவர் எலும்பு எடுத்து எடுத்து காதலை விட்டல்னு கேட்கறது எடுத்து கொடுக்கிறார் ஒருத்தரை வாங்கிக்கணும் அங்கே நின்று சாட்சாது பாண்டங்கனே வாங்கிட்டானா நாம தேவா சோக்கா எங்கிட்டதான் வந்துட்டான் இந்த சரீரத்தை எதுக்கு சமாதி பண்ணனும்னா அங்க போய் நமஸ்காரம் பண்றவா அத்தனை அந்த அனுகிரகம் கிடைக்கும் அது மாதிரி இந்த ஞானியுடைய திவ்ய சரீரம் உள்ள இருக்குன்னா அதில் எலும்பு வந்து லேசில் மண்ணோட மண்ணாகாது சத் சதை போனா கூட அந்த எலும்பு இருக்கிற மட்டுக்கும் மகான்களோட அனுகிரகம் ஒரு ஒரு அதிஷ்டானத்துலேயும் எந்தெந்த அதிஷ்டானங்கள் மகான்கள் சமாதிகள் இருக்கோ அத்தனை இடத்துலையும் நமக்கு கிருப்பை பண்ணுறதுக்காகவே எலும்பு வரையில் பகவன் ஞானமும் பக்தியும் ரொப்பிண்டு நமக்காக உட்காண்டிருக்க சுவாமியே ஒரு லெக்சர் கொடுத்துருக்கார் கொடுத்துரு கடைசியில் ஒரு பாட்டு பாட சொல்லுவார் சுவாமிய ஆ பாட்டா அது என்ன பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி சுட்டி பிரட்டி உருட்டி குழிக்குள்ளே கட்டி போட்டிருப்பேன் குருநாதன் அருளாளே அப்படின்னு சொல்லுவார் சுவாமி சுட்டி பிரட்டி உருட்டி குழிக்குள்ளே கட்டி போட்டிருப்பேன் குருநாதன் அருளாலே இப்படியே தான் அவரோட திருமையினே எங்க உள்ள இருக்கு இன்னைக்கு மதிர்ஷ்டானத்தில் உள்ள இப்படித்தான் ஆக போறேன்னு அவரோட ரெக்கார்டட் ஸ்பீச்சிலேயே இருக்குது எதுக்காக உள்ள இருக்கார் அந்த சரீரமா ஏன் இருக்கார்னா இருப்பேன்னு சொல்லியிருக்கார் இருந்துன்னே இருக்கார் எதுக்காக நமக்காக நமக்கு அனுக்கிற ஒரு இடம் ஆனவா சுவாமியை எங்க பாப்போம்ங்கிற தாபம் அந்த தாபம் தீந்து போறதுக்காக அதிர்ஷ்டானத்தில் ஞானானந்த மகாலிங்கமாக இருக்காராம் அப்படி அந்த சிவரத்னகிரி சுவாமியே சித்ராபூரணம் எண்ணிக்கை அதிர்ஷ்டானத்தில் வச்சுட்டு அங்கே கொஞ்ச நாள் இருந்து கைங்கரியம் மன்னினார் பீட்டாதிபதியாக இருந்தார் அப்புறம் மனசு ஏகாந்தத்தை நாடுறது ஏகாந்தமாக இருந்து தபசு பண்ணி இந்த பீட்டாதிபத்தியம்ங்கிறதும் ஒரு விதமான லௌகீகம்தான் சுவாமியே சொல்லுவாராம் வீடு பொண்டாட்டி குழந்தைகளது சின்ன குடும்பம் ஆசிரமம் பெரிய குடும்பம் வரான் அதனால வரவு செலவு எனக்கு தானே சுவாமியோட மனசு அதில் ஈடுபடலை அங்கிருந்து கிளம்பினார் ஆனந்தகிரின்னு ஒருத்தர தனக்கு சிஷராக இருந்தவரை பீட்டாதிபதியா நியமிச்சுட்டு பரிவிராஜக சன்னியாசியாக ஜோதிபடத்தை விட்டு கிளம்பிட்டார் இமயமலியோட பனி கொகைகள்ல போய் கடுமையான தபசு பண்ணியிருக்கார் அவருடைய தபஸ் வாழ்க்கை அவருடைய சஞ்சாரம் எல்லாம் நாளைக்கு பார்ப்போம் சத்யானந்தி போற்றி சில பரிபம் பற்றி போற்றி நித்தியம் போற்றி போற்றி நிரஞ்சனோட்டி இல்லா ூபம் போற்றி போற்றி ஏ கச்சிதாக்கரிய அதுவைதமான பரஸ் போற்றி போற்றி அகண்டம்தரூபம் போற்றி போற்றே எல்லோரும் ஒன்றாயிருக்க வேண்டும் இதற்கு ஈசன் கணேசன் அருளல் வேண்டும் எல்லோரும் ஒன்றாயிருக்க வேண்டும் இதற்கும் ஈசன் கிரீஷன் அருளல் வேண்டும் வந்தஸ்மி காம் போஜம் மகனாணவ மதுரா பாஷிணம் சாந்தம் சர்வூதா பரம் ப்ரலிய ஜலதி பரமான வினந்தம் பிரபோஸு நர்ம ஜான சித்த ஏந்தனந்திவரத்னா ஜிவர்டே சுாயி மாதாத்தவந்த ஸுமண்டி ஜம சத் ஓம் தமஸ்மரண